ஸ்ரீலலிதாமாத் திரிபுர சுந்தர்யை நம ஸ்ரீலலிதாசகசிராம பூர்வாக அகஸ்தியே சர்வாஸ்திரவிச்சாரதிதம் லலிதா தேவிய சரிதரமா அகஸ்தியர் தன்னுடைய குருவாகிய ஹயகிரீவரை பார்த்து சொல்லுகிறார் ஹே அஸ்வா ந மகாபுத்தியுள்ளவரே சர்வசாஸ்திரங்களையும் நன்றாக தெரிந்தவரே ஸ்ரீ லலிதாம்பாளுடைய பரம அத்புதமான சரித்திரமானது தங்களால் எனக்கு சொல்லப்பட்டது ஒன்று அகஸ்தியர் என்ற பெயரையுடைய மகர்ஷியானவர் மிகவும் மகிமை வாய்ந்தவர் என்பது பிரசித்தம் அவருடைய பிரபாவத்தை பற்றி நமது புராணங்களில் அநேக ஆச்சரியமான கதைகள் உண்டு ஒரு சமயம் மைத்ராவருணர்கள் ஊர்வசியை பார்த்தபோது அவளுடைய அழகை கண்டு மோகித்த அவர்களுடைய ரேதஸ் வெளிப்படவே அதில் ஒரு பாகம் ஒரு கடத்தில் விழுந்ததாகவும் அதிலிருந்து அகஸ்தியர் உண்டானார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவருக்கு கடோத்பவர் கும்பஜன்மா கும்பமுனி கும்பயோனி முதலிய பெயர்கள் ஏற்பட்டன ரேதஸ்தின் மற்றோர் பாகம் ஜலத்தில் விழவும் அதிலிருந்து வசிஷ்டர் உண்டானார் என்றும் சொல்லப்படும் அக என்றால் பர்வதம் அதை வளராமல் நிறுத்தியதால் அகஸ்தியர் அகஸ்தி என்ற இருவருக்கு பெயர் ஏற்பட்டது இவரால் அப்படி நிறுத்தப்பட்டது விந்திய பர்வதம் ஆகிருதியில் கட்டை இருந்தாலும் தபோபலத்திலும் ஞானத்திலும் அவருக்கு சமானம் யாரும் இல்லை பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த சமயத்தில் சமஸ்தேவர்களும் மற்றும் எல்லாரும் கைலாசத்தில் வந்தபோது அந்த இடமானது இவர்களுடைய பாரத்தால் தாழ்ந்து போகவே பகவான் அகஸ்தியரை பார்த்து பூமி சமமாவதற்காக தெற்கே போகும்படி சொன்னதாகவும் அப்படி போகும் வழியில் விந்திய பர்வமானது கர்வத்துடன் வளர்ந்து கொண்டு வழியை மறைக்கும் போது அதனுடைய கர்வத்தை அடக்கி வளராமல் செய்துவிட்டு தெற்கே பொதிகை மலைக்கு வந்து அங்கே இருந்ததாகவும் கைலாசத்தில் நடந்த திருக்கல்யாணத்தை அவர் பார்க்க முடியாமல் இருந்ததற்காக பகவான் அவருக்கு திரும்பவும் தன்னுடைய கல்யாண காட்சியை மதுரையில் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு சமயம் சப்த சமுத்திரங்களையும் பானம் பண்ணினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இராமாயணத்தில் வாதாபி இல்லவன் இவர்களை சம்ஹாரம் பண்ணியதாகவும் ஸ்ரீராமர் இவருடைய ஆசிரமத்துக்கு வந்து இவரை தரிசித்து இவரிடம் விஷ்ணு தனுஷை பெற்றார் என்றும் யுத்தகலத்தில் இவர் ஸ்ரீராமனுக்கு ஆதித்ய ஹதயம் உபதேசம் பண்ணினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவேந்திர நா நகூஷனுடைய கர்வத்தை போக்கினவரும் இவரே சப்தரிஷிகளில் இவர் ஒரு ஒருவர் பரமசிவனுடைய ஆக்ஞையினால் இவர் தமிழை உலகுக்கு கொடுத்தார் என்றும் இவரால் தமிழின் ஆதிக்கிரந்தங்கள் இயற்றப்பட்டதாகவும் சொல்லப்படும் ஒரு சமயம் திருக்குற்றாலத்தில் இருந்த ஸ்ரீவிஷ்ணுவை தரிசனம் செய்ய விரும்பி போன அங்கிருந்த அர்ச்சகர்கள் ஆட்சேபிக்கவே அவர் சிவன் விஷ்ணு இவர்களுடைய ஐக்கியத்தை காட்டுவதற்காக ஒரே தந்திரத்தினால் உள்ளே போய் அங்கிருந்து விஷ்ணுமூர்த்தியை தழுவி லிங்காகரமாக செய்தார் என்றும் ஒரு கதையுண்டு அவர் இப்போதும் உயிருடன் பொதியமலையில் இருப்பதாகவும் பரிபக்குவமுடையவர்களுக்கு தர்ஷனம் கொடுப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இவருடைய கமண்டலம் கவிழ்ந்ததினால் அதன் ஜலத்திலிருந்து காவேரி நதி ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ஹயக்ரீவர் விஷ்ணுவனுடைய அவதார புருஷர் முன்னொரு காலத்தில் விஷ்ணுவானவர் யக்ஞசம்ரக்ஷணம் முதலான வெகு கடினமான காரியங்கள் செய்ததில் கண் வெகு சிரமம் போது களைப்பினால் நிதிரை வரவே தன்னுடைய சார்கம் என்ற தனுஷின் கோடியில் தன் சிரசை வைத்துக்கொண்டு நிதிரை செய்து கொண்டிருந்தார் தனுஷானது நான்பூட்டி இருந்தது பகவானுடைய நித்ரை வெகு ஏற்படவே பிரம்ஹாதிகள் பாக்கி காரியங்களை முடிப்பதற்காக பகவானே எழுப்ப நினைத்து அதற்காக மார்க்கமொன்றும் தோன்றாமல் கலங்கியிருக்கும் போது வெகினாளாய் அவிர் பாகத்திற்கு ஆசைப்பட்டிருந்த கரையான் என்று சொல்லப்படும் கிருமிகளுக்கு அவை கோரியபடி அபிர்பாகத்தை கொடுத்து அவற்றை கொண்டு அந்த நான் கயிறு அருகும்படி செய்தார்கள் அப்போது அவர்கள் எதிர்பார்க்காத விதமாயும் அதிக பயத்தை உண்டு பண்ணும்படியாகவும் தனுஷானது தூக்கி அடித்து நிமர்ந்ததினால் பகவானுடைய சிரஸ் அறுபட்டு காணாமல் போய்விட்டது அதனால் திகிலும் வருத்தமும் அடைந்த தேவர்கள் அம்பாளை பிரார்த்திக்கவே அம்பாள் பார்த்து ஒரு குதிரையின் தலையை கொண்டு வந்து சேர்த்து வைக்க சொன்னதாக அப்படிச் சேர்த்ததனால் குதிரை முகத்துடன் விஷ்ணு திரும்பவும் உயிர் பெற்றதாகவும் இதில் முழுவதும் தேவி பாகவதீவர் என்ற பெயர்கள் ஏற்பட்டனர் பிறகு அவர் ஹயக்ரீவன் என்ற அசுரனை சமஹாரம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அகஸ்தியருக்கு இப்போது உபதேசம் பண்ணும் ஹயக்ரீவர் சாக்ஷாத் விஷ்ணுதான் என்பதான பூர்வ விருத்தாந்த ஞாபகமாக அஸ்வானனர் என்று இங்கு சொல்லப்பட்டது மேலும் அம்பாளுடைய உபாசனையை பற்றிய சமஸ்த ரகசியங்களையும் அம்பாளே இவருக்கு உபதேசம் செய்ததாக சொல்லப்படுவதையும் அது குறிக்கிறது ஆகவே இவரை மகாபுத்தே என்றும் சர்வசாஸ்திர விசாரதா என்று சொல்வது பொருத்தமானதே தவிர பெரும் புகழ்ச்சி அல்ல மூணு இவ்விதமான மகிமையுள்ள குரு மூலமாகத்தான் ஸ்ரீ லலிதா சகசிரநாமமும் ஸ்ரீ லலிதா லோகத்தில் சேமத்திற்காக வெளிப்பட்டன ஆகவே குரு சிஷியன் உபதேசம் பண்ணப்பட்ட விஷயம் இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று தான் பொருத்தம் மற்றவைகளோடு சமானமாக சொல்ல முடியாது நாலு அம்பாளுடைய உபாசகர்களில் முக்கியமானவர்கள் 12 பெயர்கள் என்றும் அவர்கள் செய்த உபாசனா பேதங்களை அனுசரித்து ஸ்ரீவித்யானது 12 வகை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களில் அகஸ்தியர் ஒருவர் लोपा मुद्राच மனுஷந்திரபேரோ முதராச்சமன்மஸ்தீ அூரியசிரந்தசிவஸ்திரோதராகோதவாசகா கிரோதபட்டரா என்பவர் துர்வாசர் இவர் இயற்றிய லலிதாஸ்தவரத்தமும் தெய்வி மகிம்ன ஸ்தோத்திரமும் அபாரமஹிமையுடைய கிரந்தங்கள் அகஸ்தியர் இயற்றியதாக ஸ்ரீ வித்யா விஷயமான சூத்திரங்கள் உண்டு அஞ்சு இப்படி ஸ்ரீவித்யோபாசகர்கள் முக்கியமானவராக அச தன் குருவான ஹயக்ரீவரிடமிருந்து பிரம்மாண்ட புராணத்தில் அடங்கிய மந்திர ஞாச பூஜா புரஷ்சரண ஹோம இரகசிய ஸ்தோத்ரங்கள் என்கின்ற ஏழு கண்டங்களில் பாளுடைய பிராது பாவமும் முதலான ரகசியங்கள் எல்லாம் கேட்ட பிறகும் பரம ரகசியமான நாமசகசிரம் ஒன்று இருப்பதாக தன்னுடைய தபோபலத்தினால் நிச்சயம் செய்து கொண்டு தான் அவருடைய பக்தராக இருந்தும் தனக்கு ஏன் இதை என்ற விஷயத்தில் சந்தேகமடைந்து தன் குருவை கேட்ட விறத்தாந்தமானது சூதரால் சொல்லப்படுகிறது ஆறு லோகான் அதித்திய லலதே லதா தேன சோஷியதே என்று பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டபடி சகல லோகங்களுக்கும் அதீதமாய் கிரீடித்து குஞ்சிக்கொண்டிருப்பதால் அம்பாளுக்கு லலிதா என்ற பெயர் ஏற்பட்டது இந்த நாமத்திற்கு இதர அர்த்தங்களும் உண்டென்பது லலிதா தேன உச்சயத்தே அதனாலும் லலிதா என்று சொல்லப்படுகின்றாள் என்று மேலே சொன்ன பத்மவசனத்திலிருந்து ஏற்படுகிறது இந்த பெயரின் மற்ற அர்த்தங்களை இந்த சகசிரநாமத்தின் கடைசி நாமமாகிய லலிதாம்பிகா என்பதில் பார்க்கவும் ஏழு சக்தி சிவன் இருவர்களுக்கும் பராசக்தி சதாசிவன் என்ற ரூபங்களிலிருந்து படிப்படியாக அபகர்ஷத்தை குறைவை சொல்லுகிறவைகளாய் அநேகம் ரூபங்கள் இருக்கின்றன அவர்களுடைய லோகங்களும் அநேக விதங்களாய் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பரமசிவனோடு அபின்னமாக இருக்கும் மகாசக்தியானவள் சகல லோகங்களுக்கு அத்தீதமாகவும் மகா அபராஜிதம் முதலான பதங்களால் குறிப்பிடப்படுவதுமான சர்வலோகோத்தமமான லோகத்தில் வீற்றிருக்கிறாள் அவளுடைய சரீரமானது கணீபூதமான உரை இந்த நெய் மாதிரி அஜஸ்தமோ குணங்களின் சேர்க்கை சிறிதுமில்லாத சுத்வச்பகணீபாவமானது மற்றபடி இருக்கும் சிவசக்தி ரூபங்களுக்கு சாத்வீக சரீரமானது இருப்பதில் அதில் சத்வகுணம் அதிகமாயிருந்தாலும் ரஜஸ்தமோ குணங்களின் சேர்க்கையானது அல்பமாகவாவது இருக்குமே தவிர சுத்த சத்வமாக இருப்பதில்லை ஆகவே இதுதான் சர்வோத்தமமான பரபிரம்ம மூர்த்தி இப்பேற்பட்ட மூர்த்தியானது இரகசியமான பலவித பேதங்களை உடையதாக இருந்தாலும் அவற்றில் காமேஸ்வரி என்று சொல்லப்பட்ட மூர்த்தியே தான் இந்த சகசிரநாமத்தில் சொல்லப்படுகிறது என்பதை காட்டவும் லலிதா என்ற பதமானது இங்கு சொல்லப்பட்டது ஸ்ருங்காரத்தின் தன்மையை வெளிப்படுத்தும் அல்லது ஸ்ருங்கார ரசத்தை உத்தீபனம் பண்ணும் கிரியா லலிதம் என்று பெயராகியால் அதை உடையவளுக்கு லலிதா என்று பெயர் ஆகவே இந்த மூர்த்தியானது ஸ்ருங்கார ரசானே என்பதாக ச அவள் கிரீடை ஜெயம் பெறும் நோக்கம் முதலியவற்றுடன் தேவி என்றும் சொல்லப்பட்டது எட்டு அப்பேற்பட்ட லலிதா தேவினுடைய சரிதம். அதாவது சிதக்னி குண்டத்திலிருந்து பிராதுபாவமானது முதல் சமஸ்தேவர்களாலும் அநேக விதமான ஸ்தோஸ்திரங்கள் செய்யப்பட்டது வரையில் ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டதை இங்கு குறிக்கப்பட்டது இதன் விவரங்களை பின்வரும் ஸ்லோகங்களில் சொல்ல படுகிறது ஒம்பது அம்பாளுடைய சரித்திரமானது அதி உத்தமமானதென்பதும் அதற்கு முன் கேட்கப்படாததென்பதும் உபமானம் யாதொன்றும் இல்லாததென்பதும் இந்த பதத்தினால் சொல்லப்பட்டது அதனுடைய முக்கியமான அம்சங்களை மேலே சொல்லுகிறார் ரெண்டு பூர்வம் பிராதுர்பவோ மாது ததப்பட்டாபிஷேசம் பண்டாசுரஸ்வ விஸ்தரேடத்வயோதிதா அம்பாள் ஆதியில் ஆவிர்பவித்ததும் பிறகு அம்பாளுடைய பட்டாபிஷேகமும் பண்டாசுரனை வதம் செய்ததும் தங்களால் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது ஒன்று பூர்வம் என்பதனால் தன்னிடம் இதற்கு முன் என்றும் அல்லது மேலே சொல்லப்பட்ட பட்டாபிஷேகம் முதலியவற்றிற்கு முன் என்று சொல்லலாம் ரெண்டு பிராது பாவம் அசத்வா இதமக்கர ஆசித் சதைவ சோம்யே தமக்ர ஆஷித் நாசதாஷிம்னோ சதாஷித் என்பவை முதலான ஸ்ருதிவாக்கியங்களில் சொல்லப்பட்டதும் சிருஷ்டிக்கு முன்னதாக நிர்விசேஷ சின்மாத்திரமாக இருந்ததுமான பரபிரமமானது முதன் முதலில் காமக்கல்லா ரூபமாக உண்டானதை சொன்னதாகவும் சொல்லலாம் காமகல்லா ரூபத்தின் இரகசியங்களை பற்றி குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மூணு அல்லது நாலாவது நாமமான சிதக்னி குண்ட சம்பூதா என்பதில் சொல்லப்பட்டபடி அம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்வவித்ததை சொன்னதாகவும் சொல்லலாம் இதுவும் பின்னால் சொல்லப்படும் விஷயங்களில் அநேகமும் லலிதோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த சகசிரநாமமும் முந்தியும் பிந்தியும் உள்ள பாகங்களும் பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகண்டத்தை சேர்ந்தவை என்று சொல்லப்படும் நாலு பட்டம் என்பது சகல புவனங்களுடைய சாம்ராஜ்யாதிகாரம் அது ஏற்பட்டதற்கு அடையாளமாக செய்யப்படும் காரியங்களில் ஒன்றான அபிஷேகத்திற்கு பட்டாபிஷேகம் என்று பெயர் அஞ்சு பண்டன் என்ற அசுரனுடன் அம்பாள் யுத்தம் செய்தது இந்த சகசிரநாமத்தில் சொல்லப்பட்டிருப்பதுடன் லலிதோபாக்யானத்தில் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை இங்கு சொல்லப்பட்டது லலிதோபாக்யானமும் ஹயக்ரீவரால் அகஸ்தியருக்கு சொல்லப்பட்டது வர்ணிதம் ஸ்ரீபுரம் சாபி மகாவிபவரம் ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரியா மகிமா வர்ணிதா ஸ்ரீபுரம் அதன் மகத்தான விபங்களை பற்றிய விஸ்தாரத்துடன் வர்ணிக்கப்பட்டது ஸ்ரீமத் பஞ்சத சாட்சரி மந்திரத்தின் மகிமையும் தங்களால் வர்ணிக்கப்பட்டது ஒன்று அதற்கு சமானமில்லாததால் அம்பாள் இருக்கும் புறத்திற்கே புறம் என்று பெயர் ஏனென்றால் பிரவிற்த்தி நிவர்த்தி விஷயகமான தர்மங்களோடு பூர்ணமாயிருப்பதால் அதுவே முக்கியமாக புறம் என்ற பதத்திற்கு உரித்ததாயிருக்கிறது ரெண்டு மேன்மையான வஸ்துக்களுடைய பெயர்களுக்கு முன் ஸ்ரீ என்ற பதத்தை சேர்த்து சொல்வது வழக்கம் அம்பாளுடைய புறமானது எல்லா புறங்களையும் விட சிரேஷ்டமானதால் ஸ்ரீபுரம் ஸ்ரீநகரம் ஸ்ரீமன்னகரம் என்று சொல்லப்படும் மூன்று ஸ்ரீபுரமானது மூன்று இடங்களில் இருப்பதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது ருத்ரயாமலத்தில் சகல பிரம்மாண்டங்களுக்கும் வெளியிலும் மேலாகவும் அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டினாம் பகிர்வூர்தகா என்பது முதலான ஸ்லோகங்களில் அனந்த யோஜனை விஸ்தாரங்களை உடைய இருபத்தைந்து பிராகாரங்களால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மேருவின் சிகரத்தில் மேல்முந்தியதற்கு சொல்லப்பட்ட லக்ஷணங்களோடு கூடியதாய் லலிதாஸ்தவரத்னத்தில் துர்வாசலார் வர்ணிக்கப்பட்டது மற்றொன்று க்ஷீரசமுத்திர மத்தியில் இருப்பதாக ஸ்ரீவித்யா ரத்னசூத்ர பாஷ்யத்தில் சொல்லியிருப்பது மூன்றாவது இந்த விஷயத்தை பற்றி சுதாசாகர மத்தியஸ்தா என்ற ஐம்பத்தஞ்சாவது நாமம் முதல் சுதா சாகர மத்தியஸ்தா என்ற அறுபத்தொன்னாவது நாமம் முடிய பார்க்கவும் நாலு விஸ்தரம் என்றால் வார்த்தைகளின் கூட்டத்திற்கு பெயர் ஸ்ரீபுரத்தின் மகத்தான விபவங்கள் அநேக சப்தராசிகளால் வர்ணிக்கப்பட்டதை மகா விபவ விஸ்தரம் என்று சொல்லப்பட்டது அஞ்சு ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி ஸ்ரீபீஜத்தோடு கூடிய பஞ்சதசாட்சரி என்று அர்த்தம் பஞ்சதசாட்சரி என்பது காதிவித்யை அல்லது ஹாதிவித்தியை குறிக்கும் அத்துடன் ஸ்ரீபீஜத்தை சேர்ப்பதானது சத்வாரையும் பிப்ரதிசேமயந்தக என்ற ஸ்ருதிவாக்கியத்தினால் சித்தமாகிறதென்றும் அது மிகவும் ரகசியமானதென்றும் குருமுகமாகத்தான் அறியப்படவேண்டும் என்றும் சிலர் சொல்லுவார்கள் இவ்வாறு சொல்லியிருப்பது தந்திரங்களில் காணப்படாததால் அதை பிராமானிக்கர்கள் ஒப்புக்கொள்வதில்லை மேலே சொல்லப்பட்ட ஸ்ருதியானது காமராஜாக்கியமந்திராந்தே ஸ்ரீபீஜேன சமன்விதா சோடசாட்சர வித்யேயம் ஸ்ரீவித்யேதி பிரகீர்த்திதா என்றபடி ஹயக்ரீவரால் உத்ருத்தமானதும் காமராஜ மந்திரத்தின் கடைசியில் ஸ்ரீபீஜத்தை சேர்ப்பதால் ஏற்படுவதுமான சோடசோச்சார வித்தியை குறிக்கும் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே இந்த இடத்தில் ஸ்ரீ என்பதானது ஷோபை முதலான அர்த்தங்களோடு கூடிய விசேஷ பதமே தவிர பீஜாட்சரம் அல்ல நாலு சோடநியாசங்கள் முதலிய ஞாசங்கள் நியாசகண்டத்தில் சொல்லப்பட்டன ஒன்று ஞாசம் என்பது ஷரீரத்தின் அந்தந்த பாகத்தில் அந்தந்த தேவதையை இருக்கச் செய்வது அதாவது அப்படி இருப்பதாக பாவனை செய்வது சோடாநியாசங்கள் ஆறு ஞாசங்கள் न्यासो द्वितीयस्तु மோசீயஸ் நிருயா ராசி பஞ்சமோ ஜேயீடை ஷோட்டோவா பராஜி இந்த ஆறு ஞாசங்கள் ஒவ்வொன்றும் அவாந்தர அபூர்வங்கள் என்றும் அவை ஆறும் சேர்த்து செய்தால் பரம அபூர்வம் என்றும் சொல்லப்படும் இந்த பரம அபூர்வத்தை இவை ஆறும் சேர்த்து செய்யும் போது கொடுப்பதால் அந்த ஆறையும் சேர்த்து ஷோட்டாநியாசம் என்று சொல்லப்படும் அது பூஷண மாலினி முதலான பேதங்களால் அநேக விதமானது சோடா ஞாசா தயோன்யாசா என்பதனால் மேலே சொல்லப்பட்ட சோடாநியாசத்தை தவிர சக்கரநியாசம் முதலியவையும் சொல்லப்பட்டன மூணு ஞாசகண்டம் என்பது சமஸ்தமான நியாசங்களையும் முக்கியமாக சொல்லும் கிரந்த பாகம் அந்த கிரமச்சைவ பகிர் யாக கிரமஸ்திரைவ பூஜா கண்டே பிரகீர்த்தி தக பூஜா கண்டத்தில் அந்தர்யாகக் கிரமம் பகிர்யாகக் கிரமம் மகாயாகக் கிரமம் இவையெல்லாம் சொல்லப்பட்டன ஒன்று அந்தர்யாகம் என்பது மானசீகமான தேவ பூஜை அல்லது பின்னால் சஹசிரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி குண்டலினி சக்தியானவள் மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்திற்கு போவதை பாவனை செய்வது 2. கிரமம் என்பது செய்ய வேண்டிய விதம் 3. பகிர்யாகம் என்பது பாத்ராசாதனம் முதல் சாந்திஸ்தவம் வரையில் முகமான பூஜையில் செய்யும் கிரியா சமூகம் நாலு மேலே சொல்லிய பகிர்யாகத்தை எட்டு விதமான அஷ்டகங்கள் முதலியவற்றுடன் கூடிச் செய்வது மகாயாகம் இவ்விரண்டை பற்றி பாஸ்கர ராயருடைய வரிவஸ்யா பிரகாஷம் என்பதின் பூஜா பிரகரணத்தின் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது புரஷ்சரண கண்டேது ஜபலக்ஷணி மீறிதம் புரஷ்சரண கண்டத்தில் ஜபத்தின் லட்சணத்தை பற்றி சொல்லப்பட்டது புற மந்திரோபாசனைக்கு முன்னதாக தீட்சைக்கு பிறகு சரணம் செய்ய வேண்டிய கிரியைக்கு புரஷ்சரணம் என்று பெயர் ரெண்டு ஜபத்தின் லக்ஷணம் அடையாளம் என்பது அவஸ்தா பஞ்சகம் சூன்யஷ்கம் விஷுவத் சப்தகம் சக்கரநவக்கம் இவைகளை விசேஷமாக பாவனை செய்வது இவற்றை பற்றி வரிவசியா ரகசியத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் ஹோம கண்டேத்ரோக்தோ ஹோம திரவிய விதிக்க ஹோமகண்டத்தில் ஹோமங்களை பற்றியும் அவற்றில் உபயோகிக்கப்படும் திரவியங்களை பற்றியும் அவற்றினுடைய விதிகளை பற்றியும் இருக்கும் கிரமத்தை பற்றியும் தங்களால் சொல்லப்பட்டது ஏழு சக்கரராஜஸ்ய வித்யாயா ஸ்ரீதேவ்யா தேசிகாத்மனோ ரகசிய கண்டே தாத்தாத்மியம் பரஸ்பரம் உத்தீரி சக்கரராஜத்திற்கும் ஸ்ரீசக்ரத்திற்கும் ஸ்ரீவித்யைக்கும் ஸ்ரீதேவிக்கும் குருவுக்கும் தனக்கும் அதாவது உபாசகனுக்கும் பரஸ்பரம் இருக்கும் தாதாத்மமானது இரகசிய கண்டத்தில் சொல்லப்பட்டது ஒன்று சக்கர என்பதினால் பிந்து முதலான நவசக்கராத்மகமான ஸ்ரீசக்கரம் சொல்லப்பட்டது வித்யா என்பது பஞ்சதசி அல்லது ஷோடசியை குறிக்கும் ஸ்ரீதேவி என்பது திரிபுர சுந்தரியை சொல்லப்பட்டது ரெண்டு தாத்தாத்மியம் தத் என்ற பதமானது ஓம் தத் சத் இஷோ பிரம்மணத் திருவிதா ஸ்மிருதா என்று கீதையில் சொன்னபடி பிரம்மத்தை குறிக்கும் அதையே ஸ்வரூபமாக உடைத்ததாயிருப்பது ததாத்ம அவ்வித பாவம் தத்தாத்யம் இதனால் ஸ்ரீசக்ரம் ஸ்ரீவித்யை ஸ்ரீதேவி ஸ்ரீகுரு உபாசகன் இவ் ஐவரும் ஒரே பிரம்மஸ்வரூபம் என்பதனால் அவர்கள் அபேதம் என்பதும் காட்டப்பட்டது இவ்விதமான ததாத்மியத்தின் பிரகாரத்தை பற்றி வரிவசியா ரகசியத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் ஸ்தோத்ரகண்டே பகுதா ஸ்தூதய பரி கீர்த்திதாஹோத்ரகண்டத்தில் அநேக விதமான சோத்திரங்கள் சொல்லப்பட்டன ஒன்று பஞ்சமீஸ்தவராஜம் முதலான அநேக விசேஷமான ஸ்தோத்திரங்கள் இதில் சொல்லப்பட்டன எட்டு மந்திரிணி தண்டினி தேவ்யோ புரோக்தே நாமசகே நூறு ஸ்ரீ லலிதா தேவியா புரோக்தம் நாமசகசிரகம் மந்திரினி தேவி தண்டினி தேவி இவர்களுடைய நாமசகஸ்திரங்கள் சொல்லப்பட்டன ஆயினும் ஸ்ரீ லலிதாதேவியினுடைய நாமசகஸ்திரமானது சொல்லப்படவில்லை ஒன்று இவ்விதம் தனக்கு சொல்லப்படாத ஒரு சகசிரநாமம் இருப்பதாக அகஸ்தியர் தன் தபோபலத்தினால் தெரிந்து கொண்டதாக முதல் ஸ்லோகத்தில் குறிப்புகளில் சொல்லப்பட்டது ரெண்டு மந்திரினி தேவி அம்பாளுடைய சமஸ்தமான இராஜபாரத்தை வகிக்கும் மந்திரி பதவியில் இருப்பவள் இராஜாதிகாரத்திற்கு தேவையான மனநக்ரியை புத்தி சாமர்த்தியத்திற்கு மூணு தண்டினி தேவி அம்பாளுடைய சதுரங்க சன்யத்திற்கு நாயகியாக இருப்பவள் பிறரை அடக்கும் சாதனத்திற்கு கருவிக்கு தண்டம் என்று பெயர் வாராகி முதலான வேறு பெயர்களும் உண்டு நாலு இவ்விருவர்களும் அம்பாளுக்கு மட்டும் அடுத்தபடியானவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இவர்களுடைய பெயர்கள் மிகவும் மகிமை பொருந்தியவைகள் என்றும் அவற்றை சொன்னாலே விசேஷ பலனு என்றும் சொல்லப்படும் மந்திரினி தேவியின் முக்கிய நாமங்கள் பதினாறு பின்வருமாறு சங்கீத யோகினி ஷியாமா ஷாமளா மந்திரநாயிகா மந்திரினி சசிவேஷானி பிரதானேஷி சுக பிரியா வீணாவதி வைணிகிச்ச முதரிணி பிரிய கப்பிரியா நீபிரியா கதம் பேஷி கதம் பவன வாசி சாமாச்சி ஷோட்டசைதானி கும்பஜ தண்டினி தேவியின் முக்கிய நாமங்கள் பன்னெண்டு பின்வருமாறு பஞ்சமீ தண்டநாத்தா ச சங்கேதமேஸ்வரி தாசேத வாராஹி போத்ரிணீசிவாத்தீச்சமேனா சக்வேஸ்வரி ததா அரிணிச்சேதிசம்பிரோம் நா துகே இவர்களைப்பற்றி சகசிரநாமத்தில் சொல்லியிருப்பதையும் பார்க்கவும் அஞ்சு இதுவரையில் சொல்லப்பட்ட ரகசிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஹயக்ரீவர் தனக்கு சொல்லியிருந்தும் ஸ்ரீ லலிதாம்பாளுடைய சகசிரநாமத்தை சொல்லாமல் இருந்துவிடவே அதற்கு இருக்கக்கூடிய காரணங்களை அகஸ்தியர் மேலே சொல்லுகிறார் ஒம்பது தத்மேசம் தத் ஜாத் வா சமுபேஷித்தம் ஹே ஹயக்ரீவா தயாநிதே அதில் அம்பாளுடைய நாமசகிரத்தை சொல்லாத விஷயத்தில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது தாங்கள் அதை சொல்ல வேண்டுமென்பதை மறந்துவிட்டீர்களா அல்லது தெரிந்துதான் உபேட்சையாக அலட்சியமாக இருந்துவிட்டீர்களா பத்து மம வாயோக்கிய நாஸ்தி ஸ்ரோத்தும் நாமசகசிரகம் கிமர்த்தம் பவதானோக்தம் தத்மே காரணம் அல்லது ஒருவேளை நாமசகசிரத்தை கேட்க எனக்கு யோக்கியதை இல்லையா தங்களால் அது சொல்லப்படாததற்கு காரணம் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் ஒண்ணு அம்பாளுடைய நாமசகசிரத்தை அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் சொல்லாததற்கு இருக்கக்கூடிய நாலு காரணங்களில் மூன்றை அகஸ்தியர் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் சொல்லுகிறார் ரெண்டு சொல்ல வேண்டியதென்பதை மறந்திருக்க கூடும் என்பது முதலாவது ஆயினும் தன் குருவான ஹயக்ரீவர் சர்வக்ஞாரானதால் அவ்விதம் மறந்திருக்க மாட்டாரென்று உடனே நிச்சயித்து மேலே சொல்லிய சந்தேக காரணத்தை தள்ளிவிட்டு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய காரணத்தை மேலே சொல்லுகிறார் அதாவது சொல்ல வேண்டுமென்ற ஞாபகம் இருந்தும் உபேக்ஷயாக இருந்து விட்டாரோ என்பது இஷ்டமானதில் பிரவிறி இல்லாமலும் அனுஷ்டத்திலிருந்து நிவர்த்தி இல்லாமலும் உதாசீனமாக நடுநிலைமையாக இருப்பதற்கு உபேட்சை என்று சொல்லப்படும் அதுவும் காரணமாக இருக்காது மேலே சொல்லப்படுகிறது மூன்று மனுஷியர்களுக்குள் இருக்கக்கூடிய நாலு முறைகளாகிய மித்ர சத்ரு பிரத்ய சேவக உதாசீன பாவங்களில் சிஷ்யனானவன் பிரத்யபாவத்தில் அடங்கியவன் அவனுக்கு பக்தி ஜிக்னாசா தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இவை இருக்குமாகையால் அவனிடம் குருவானவர் உதாசீனராக இருக்க நியாயமில்லை அப்படி இருந்தால் குருவானவர் பரம கிருபாலு என்று சொல்வதற்கு ஹானி ஏற்படும் அல்லவா ஆகையால் அந்த காரணமும் சரியல்ல என்று தள்ளிவிட்டு மூன்றாவதான காரணத்தை மேலே சொல்லுகிறார் நாலு ஒருவேளை தனக்கு அந்த சகசிரநாமத்தை உபதேசம் பெறும்படியான யோகியதை இல்லையா என்பது மூன்றாவது காரணம் நாஸ்தி என்ற பதத்தினால் தற்சமயம் தற்காலம் இல்லை என்று சந்தேகப்பட்டது ஒருபோதுமே கிடையாது என்ற அந்தயந்தபாவம் சொல்லப்படவில்லை அப்படி இருந்தால் மேலே சொல்லப்படும் நான்காவது காரணம் ஏற்பட நியாயமில்லை தற்காலம் யோகியதை இல்லாதிருந்தாலும் திரிபாலுமான குருவானவர் தன் கருணையினால் பிரித்தியனான தன் சிஷ்யனுக்கு செய்து அவனுக்கு யோக்கியதையை உண்டாக்கச் செய்யலாம் எப்படி சூரியனானவன் தாமரை மொட்டாக இருந்தாலும் அதை தன்னுடைய கிரணங்களினால் மலரும்படி செய்கிறானோ அம்மாதிரி குருவானவர் விவேக வைராக்கியங்களோடு கூடிய வேதாந்த வாக்கியங்களால் சிஷ்யனுடைய ஞானத்தை மலரும்படி செய்கிறார் என்று சொல்லப்பட்டது தத் தத் விவேக வைராகிய யுத்த வேதாத்தேகு பிரபயத்தியே நமபிப்போய்தயாஸில் நமக்கு அபிபத்மதான் என்று சொன்னதினால் யோகியதை இல்லாத சிஷியனிடத்திலும் யோகியதை உண்டு பண்ணி குருவாகிய சூரியன் அவனுடைய புத்தியை மலரும்படி செய்வது சொல்லப்பட்டது ஆகவே குருவானவர் உபதேசம் பெறும்படியான யோக்கியதையும் கொடுத்து உபதேசம் செய்யும் ஸ்வபாவடையவராகையால் தனக்கு ஒரு யோக்கியதை இல்லாமல் இருப்பதால் ஹயக்ரீவர் நாமசகசிரத்தை தனக்கு சொல்லவில்லை என்ற மூன்றாவது காரணத்தையும் அகஸ்தியர் தானே தள்ளிவிட்டு வேறு நாலாவதான காரணம் என்ன இருக்கலாம் என்று தீர்மானம் பண்ண முடியாதவராய் கிமர்த்தம் வதஹ என்று கேட்கிறார் சூதவுவாச்சா சூதர் சொல்லுகிறார் முன்னொரு காலம் நைமிஷாரண்யத்தில் மகாசத்ர யாகம் நடந்தபோது அங்கு வந்திருந்த சவுனகாதி மகர்ஷிகளுடைய வேண்டுகோளுக்குணங்கி சூதரானவர் பிரம்மாண்ட புராணத்தை சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது அகஸ்திய ஹயக்ரீவ சம்பாசனையை அவர் மேலே சொல்ல தொடங்கினார் பதினொன்னு இஷ்டோ ஹயக்ரீவோ முனிநா கும்பஜன் தாபம் கும்பசம்பி கும்பஜன்மாவாயும் முனியுமான அகஸ்தியரால் கேட்கப்பட்ட ஹயக்ரீவரானவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தவராய் கும்பனம்பவரான அவரை பார்த்து சொன்னார் நா ப்ருஷ்ட கஷ்யத் ப்ரூயாத் இதிவேதானுசாசனம் என்ற பாரதவச்சன் அப்படி கேட்காத சிஷியனுக்கு விஷயங்களை சொல்லக்கூடாது என்று சொல்லப்படும் அதே ஸ்லோகத்தின் பின்பாதியான அபிருஷ்டன் தசிய தத்யாத் யர்ஷனே என்பதில் சொன்னது கேட்பதற்கு சாமர்த்தியம் இல்லாத போதிலும் ஸ்ரத்தையுள்ளவனாக இருந்தால் அவ்விதமான சிஷ்யனுக்கு அவன் கேட்காமலேயே சொல்லலாம் என்று தாத்பரியம் ஸ்ரத்தையில்லாதவனுக்கு உபதேசம் செய்தால் மகத்தான ஹானி ஏற்படும் என்று அநேக வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ர்தயா அக்னி சமத்யே ஸ்ரத்தயாஹூ அஸ்ரத்தா श्रद्धा பாப்மாஹி பரமம் तपहा. शंका विकत चारित्रो தவர்நா்னா தி வாத்தி சங்க விக்தாரி யாபிப்பாஸ்ம்தோ முகோர்மோபோனே ஸ்ரத்தையில்லாதவன் கேட்டாலும் சொல்லக்கூடாது என்பதனால் அப்பேற்பட்டவன் கேட்காமல் இருந்தால் சொல்லவே கூடாது என்பதும் ஏற்படுகிறது ஸ்ரத்தை இருக்கும் பட்சத்தில் அவ்விதமான சிஷ்யன் கேட்பதற்கு சாமர்த்தியம் இல்லாதிருந்தாலும் குருவானவர் அவனிடமிருந்து கேள்வியை அபேட்சிக்காமலேயே உபதேசம் செய்ய வேண்டுமென்றும் ஏற்படுகிறது ரெண்டு அகஸ்தியர் செய்த சிஷுரஷையினால் ஹயக்ரீவர்களுக்கு அவர் அதிகமான பிரியம் ஏற்பட்டிருந்ததினால் உபதேசம் செய்ய வேண்டுமென்கிற ஆசை இருந்தது ஆனால் பக்திபூர்வகமாய் அவரிடமிருந்து கேள்வி வராததினால் ஹயக்ரீவர் நாபுருஷ்டப்ரூயதாத் கேட்கப்படாமலிருந்தால் சொல்லக்கூடாது என்ற வாக்கியத்தின் நிஷேதத்திற்கு பயந்து உபதேசம் செய்ய முடியவில்லையே என்ற கவலை இருந்தது மேலும் அகஸ்திய சிரத்தையோடு இருப்பதுடன் கேட்பதிலும் சாமர்த்தியம் உடையவராயிருந்தபடியால் அவர் தன்னை ஏன் இதுவரையில் கேட்கவில்லை என்றதினால் அந்த கவலை அதிகரித்திருந்தது இவ்விதம் காலதாமதம் ஏற்பட்டதினால் சங்கமுடைய மனதோடி இருந்த ஹயக்ரீவர் அகஸ்தியரிடமிருந்து எதிர்பார்த்த கேள்வியானது வந்தவுடன் ஹயக்ரீவர் கவலை நீங்கி அதிகமான மகிழ்ச்சி அடைந்தார் என்று பிரகிருஷ்ட என்பதனால் சொல்லப்பட்டது மூணு தாபசம் என்ற பதத்தினால் யஜம் முதலான தபஸுகளால் சமஸ்தமான பாபங்களும் போய் ஞானம் பெற வேண்டுமென்ற ஆவல் ஏற்பட்டதையும் அதனால் ஸ்ரத்த இருப்பதையும் ஆகவே யோகியதை இருப்பதையும் குறிக்கப்பட்டது நாலு கும்பசம்பவம் என்ற பதத்தினால் சித்த விரத்தி நிரோதம் ஏற்படுவதற்கு காரணபூதமான வாயு விற்பி நிரோத சாமர்த்தியம் அகஸ்தியருக்கு இருப்பதையும் அதனாலும் அவருக்கு யோகியதை இருப்பதையும் குறிப்பிடப்பட்டது ரேச்சகம் பூரகம் இவைகள் எல்லோரும் சுலபமாக செய்யக்கூடியதாகையாலும் சுவாசத்தை அடக்குவதான கும்பகமானது சிரமசாத்தியமானதாலும் அதை குறிப்பிட்டு இங்கு சொன்னதற்கு காரணம் கும்ப கும்பகத்தில் சம் வெகு காலம் பவ ஸ்திதிநிலை உடையவர் கும்பசம்பவர் லோபாமுத்ரபதேகஸ்தாவதானுணோ நாம்நாம் சகசிரம் என்னோக்தம் காரணம் தத்வதாமிதே லோபாமுத்திரையின் பதியான ஹே அகஸ்தியா அதிக கவனமான மனசுடன் கேள் சகசிரநாமம் உனக்கு நான் இதுவரையில் ஏன் சொல்லவில்லைஎன்பதற்குக் காரணம் சொல்லுகிறேன் ஒன்னு அகஸ்தருடைய பத்னிக்கு லோபாமுத்ரா என்று பெயர் மகாபதிவிரை முன் சொன்ன அம்பாளுடைய பன்னிரண்டு உபாசகர்களில் ஒருவர் பஞ்சதசாட்சரியின் பேதங்களில் ஒன்றான ஆதிவித்யையின் ரிஷியாக திரஷ்டாவாக சொல்லப்பட்டவள் அம்பாளுக்கு அவளிடத்தில் அத்தியந்த பிரியம் லலிதா திரிஷதியில் அம்பாள் ஹயக்ரீவரை பார்த்து த்ரிசதியை அகஸ்தியர்க்கு உபதேசம் பண்ணும்படி ஆக்ஞபிக்கையில் அதற்கு அவர் லோபமுத்திரையின் பதியாக இருப்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது பத்யலோபுரா மாமு பாஸ்தேதி அயம் சனிதராம் பக்த த இவருடைய பத்மியான லோபமுத்திரை எனப்படுபவள் என்னை விசேஷமாக பக்தியுடன் உபாசிக்கிறாள் இவரும் என்னுடைய பரம பக்தர் ஆகையால் நீரதை இவருக்குச் சொல்லும் பர்த்தாவுக்கு பிரியமான தேவதையை பத்னியானவள் ஆராதிப்பது அனுகூலமான தாம்பத்தியத்தை பதி பத்னியினுடைய வாழ்க்கையை கொடுப்பதுடன் அவளுக்கும் உபாஸ்தி செய்வதற்கு வேண்டிய கொடுக்கும் இத்துடன் பதிக்கு உபாசியை தேவதையிடமிருந்து பக்தி விசேஷத்தினால் பத்னியின் அனுகூல்யமும் ஏற்படும் இவ்விரண்டும் அகஸ்தியர் லோபமுத்ரை இவர்களிடமிருந்து மேலே சொல்லிய த்ரிஷதி ஸ்லோகத்திலிருந்து ஏற்படுகிறது ரெண்டு அல்லது அப்பேற்பட்ட விசேஷமான பக்தையாகிய லோபமுத்திரையின் பதி என்பதினால் அகஸ்தியருக்கும் ஸ்ரீவித்யை உபதேசமாகி இருக்குமென்றும் அதனால் அவருக்கு அந்த சகசிரநாமத்தை கேட்கும்படியான யோக்கியத்தை உண்டென்றும் லோபா முத்ரா பதே என்ற பதத்தினால் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஏனென்றால் கேவலம் பக்தி தெரிந்து கொள்வதற்காக கேட்பது என்ற இவை இரண்டு மட்டும் உபதேசம் பெறுவதற்கு போதாது அவை இருந்தும் ஸ்ரீ வித்யோபாஸ்தி இல்லாவிட்டால் உபதேசம் செய்பவரை யோகினிகள் சபித்து விடுவதாக சொல்லப்படுகிறது ஆகவே உபதேசம் பெறுவதற்கு வேண்டிய வித்யாதிகாரமும் அகஸ்தியருக்கு இருப்பதாக இந்த பதத்தினால் சொல்லப்பட்டது மூணு அல்லது லோபாமுத்ரா என்ற பதமானது அந்த பெயருடைய வித்யையும் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியையும் குறிக்கும் அவ்விதமான லோபாமுத்ரையையே பதியாக உபாசியமாக உடையவர் லோபாமுத்ராவதி என்றும் சொல்லாம் ஆனால் அகஸ்தியருடைய பெயராலேயே ஒரு வித்யை இருக்கையில் அவரை இன்னொரு வித்தியையின் உபாசகராகச் சொல்லலாமா என்ற சந்தேகம் ஏற்படக்கூடும் ஆயினும் பஞ்சதசாட்சரியின் பேதங்கள் அநேகம் இருந்தாலும் அவையெல்லாம் ஒரே தேவதையை குறித்த மந்திரங்களாகையால் அபேதம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை பாஸ்கர ராயரானவர் பாஷ்யத்தின் மூலத்தில் அநேக ஸ்ருதி பிரமாணங்களை கொண்டு காட்டியிருப்பதுடன் சேதுபந்தத்தில் மிக தெளிவாக இதை பற்றி சொல்லியிருக்கிறார் சாவதான மனா அவதானமுள்ள மனதையுடையவனாய் அவதானம் என்பது இதர விஷயங்களில் சஞ்சாரம் செய்யாமல் இருப்பது சுவாரஸ்யமில்லாத காரணங்களே இதுவரையில் அகஸ்தியருடைய மனதில் தோன்றியிருப்பதாலும் அவற்றின்று வேறுபட்டதும் அவருக்கு தோன்றாததுமான ஒரு காரணத்தை தான் சொல்ல அது அகஸ்தியருடைய மனதில் நன்றாக பதிய வேண்டுமாகையால் ஹயக்ரீவர் அவரை சாவதான மனதுடன் இருக்கும்படி சொல்லுகிறார் பதிமூணு ரகசியமிதி தஸ்மாக தத்தேவதாம்யஹம் அது ரகசியமென்று நினைத்து நான் உனக்கு சொல்லவில்லையே தவிர வேறு விதமான காரணமில்லை திரும்பவும் நீ பக்தியோடு கேட்பதினால் நான் அதை உனக்கு சொல்லுகிறேன் ஒரு விஷயமானது வெளிப்படையானதாக இருந்தால் அதை சொல்வதற்கு பிரஷ்னம் கேட்பது பக்தி இவை இருக்கின்றனவா அல்லவா என்று பார்க்க தேவையில்லை அது ரகசியமானதாயிருந்தால்தான் அவை இரண்டும் இருக்கின்றதா என்ற கேள்வி ஏற்படும் இவ்விதம் பக்தி பூர்வகமான பிரஸ்னத்திற்கும் உபதேசத்திற்கும் இருக்கும் சம்பந்தமானது இந்த ஸ்லோகத்தில் வெளியிடப்பட்டது ரெண்டு தே கேட்காமல் இருந்த உனக்கு என்று அர்த்தம் நீ அந்யதா நீ சொன்ன காரணங்களுக்காக அல்ல அவை உனக்கே அஸ்வாரஸ்யங்களாகத் தோன்றிவிட்டனவே என்று தாத்பரியம் பக்தியா பக்திபூர்வகமாய் தஸ்மாத் பக்திபூர்வகமான பிரஷ்னம் இல்லையென்ற இடையூறு நீக்கப்பட்டதால் தத் லலிதா சகசிரநாமம் பதினாலு ப்ரூயாத் சிஷியாய பக்தாய ரகசியமபிதேசிக் பிரதேயம் சாத் ஆகையால் உன்னாலும் இது பக்தியில்லாதவனிடம் ஒருபோதும் சொல்லப்படக்கூடாது வஞ்சகனிடத்திலும் துஷ்டனிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவனிடத்திலும் ஒருபோதும் சொல்லப்படக்கூடாது தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு கூடிய சிஷியர்களுடன் குருவானவர் இருக்கும்போது ஒரு சிஷியன் ஏதாவது இரகசியமான விஷயத்தை தனக்கு சொல்ல வேண்டுமென்று பிரார்த்தித்தால் அப்போது அங்கே இருக்கும் மற்றவர்களும் சிஷியர்களாக இருந்த போதிலும் குருவானவர் அந்த சிஷியனுக்கு தனியாக இதரர்கள் இல்லாத இடத்தில் உபதேசம் செய்ய வேண்டுமென்பதை சிஷ்யாய என்ற பதத்தினால் குறிக்கப்பட்டது உபதேசம் செய்யும் போது குருவை தவிர்த்து சிஷியன் மட்டும்தான் இருப்பதை சொல்லப்பட்டது ரெண்டு இவ்விதம் உபதேசம் செய்யும் நியமத்தை சொல்லிவிட்டு பிறகு தான் திரும்பவும் பிறர்களுக்கு உபதேசம் செய்யும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹயக்ரீவர் சொல்லுகிறார் மூணு சிஷ்யாய பக்தாய இதிலிருந்து சிஷியன் கேட்டாலும் அவன் பக்தி இல்லாதவனாயிருந்தால் உபதேசம் செய்யக்கூடாது என்று ஏற்படுகிறது மேலும் பக்தி இருந்தும் கேட்கும் சாமர்த்தியம் இல்லாததினால் கேட்காதிருக்கும் சிஷியனுக்கு அவன் கேட்காவிட்டாலும் உபதேசம் செய்யலாம் என்பதும் சித்திக்கிறது நாலு அபக்தன் பக்தி இல்லாதவன் யார் என்பதை சொல்லும் ஸ்ருதி வாக்கியத்தை அவனுடைய லட்சணங்களை மேலும் சொல்லுகிறார் ந சட்டாய ந துஷ்டாயன் ந அவிஸ்வாசாய என்று வை விதையைமணம் ஆஜகாம கோய மாச்சேவதிஷ்டேஹமஸ் அசூய காயன் ருஜவேய தா நமாய வீரியவீ துதிவாக்கம் வந்து, என்னை நீ ரகசியமாக வைத்து காப்பாற்று உனக்கு நான் எதையும் கொடுக்கக்கூடிய களஞ்சியமாக இருக்கிறேன் என்னை நீ அசூயுள்ளவனுக்கும் சத்தியமில்லாதவனுக்கும் ஸ்ரத்த இல்லாதவனுக்கும் சொல்லாதே அப்போதுதான் நான் வீரியத்தோடு இருப்பேன் என்று சொன்னதாக ஸ்ருதியில் சொல்லப்பட்டது ஆறு மேலே வந்த ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அயத்தனென்பவனை இங்கு ஜடன் என்றும் அசூயகனென்பவனை இங்கு துஷ்டன் என்றும் அன்ருஜு என்பவனை அவிஸ்வாசன் என்றும் சொல்லப்பட்டது தான் விஷயத்தை குரு மூலமாகவே தெரிந்து கொண்ட அது தனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் என்றாவது இப்போது குருவினிடம் உபதேசம் பெற்றபோதும் தான் புரிந்து என்றாவது காட்ட முயல்கிறவனை சடன் என்றும் அயத்தன் என்றும் சொன்னது குருவினிடம் விஷயத்தை தெரிந்து கொண்டதை அவர் முன்பாக காட்டியும் அவர் சொல்லியதை பற்றி பிறவிடங்களில் தூஷித்து குற்றம் சொல்லிக்கொண்டு திரிகிறவனை துஷ்டன் என்றும் சொன்னது குருவினால் சொல்லப்பட்டவையெல்லாம் யதார்த்தம் என்பதான நம்பிக்கையில்லாதவனை அவிஸ்வாசன் என்றும் அன்ருஜு என்றும் சொன்னது அல்லது அயத்தன் அந்த சுத்தியில்லாதவன் என்பவனை இங்கு துஷ்டன் என்று சொன்னதாகவும் சொல்லலாம் ஸ்ரீ மாத்ரு பக்தி யுக்தாய ஸ்ரீ வித்யா ராஜவே தினேம் பதினாறு உபாசகாய தேயம் நாம சகசிரகம் ஸ்ரீ மாதாவினத்தில் பக்தியுள்ளவனும் ஸ்ரீவித்யா ராஜத்தை தெரிந்தவனும் உபாசகனும் சுத்தனுமாக இருப்பவனுக்குத்தான் இந்த சகசிரநாமத்தை கொடுக்கலாம் சொல்லலாம் உண் முந்திய ஸ்லோகத்தில் உபதேசத்திற்கு அர்ஹமில்லாதவர்களை பற்றி சொல்லிவிட்டு சம்பிரதாயமானது தொடர்ச்சியாக வராமல் போய்விடப் போகிறதே என்பதற்காக இந்த ஸ்லோகத்தில் உபதேசத்திற்கு அர்ஹமாயிருப்பவர்களை பற்றி சொல்ல 2. பக்தி தந்திரத்தில் சா பராணுரக்திரீஸ்வரே என்பது முதலான அதிகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட லக்ஷணங்களோடு கூடிய சித்தவருத்திக்கு பக்தி என்று பெயர் அவ்விதமான பக்தியுடையவனை ஸ்ரீ மாத்ரு பக்தியுதாய என்று சொன்னதினால் பக்தி இல்லாதவர்களை தள்ளப்பட்டது மூணு கேவலம் பக்தி மட்டும் இருந்தால் போதாது என்பதை குறிப்பதற்காக பின்னும் விசேஷணங்கள் சொல்லப்பட்டன ஸ்ரீவித்யா ராஜமான பஞ்சதியை குருமுகமாக அறிந்திருக்க வேண்டும் நித்திய நைமித்திகங்களான கர்மாக்களை ஆசரிப்பதன் மூலம் ஆக தேவியோடு அபேத பாவனையுள்ள மானசிக கிரியைக்கு உபாஸ்தி என்றும் அவ்வித உபாஸ்தியுடையவனை உபாசகன் என்றும் சொல்லப்படும் சுத்தன் என்பதினால் முதலான தோஷங்கள் இல்லாதவனை சொல்லப்பட்டது நாலு இந்த சகசிரநாமது மிகவும் ரகசியமானதாலும் மிகவும் முக்கியமானதாலும் அதனால் அம்பாளுடைய பிரீத்தி ஏற் அத்தியாவசியமானதாலும் அதை உபதேசம் செய்யும் விஷயத்தில் மேலே சொல்லிய நிர்பந்தங்கள் நியாயமானவை என்று நாமங்களின் ஆரம்பம் வரையில் உள்ள மேலே வரும் ஸ்லோகங்களில் காட்டுகிறார் யானி நாம சஹஸ்ராணி சத்ய தந்திரங்களில் உடனே சித்தியை கொடுப்பதாக சொல்லப்பட்ட சகசிரநாமங்களில் லலிதா தேவியின் இந்த சகசிரநாமமானது முக்கியமானது ஒன்று அம்பாளுடைய நாம சகசிரங்கள் கோடிக்கணக்கானவை என்பதாக தேவி நாம சஹசிராணி கோடி சஸ் சந்தி கும்பஜ என்று இதின் பலஸ்ருதி ஏ சொல்லப்பட்டிருக்கிறது அவை அறுபத்நாலு தந்திரங்களிலும் புராணங்களிலும் காணப்படுகின்றன அவைகளுக்குள் உடனே பலத்தை கொடுப்பவை என்பதாக பத்து சகசிரநாமங்களை பற்றி மேற்படி ஸ்லோகத்தின் பின்பாதியில் தேஷு முக்கியம் தசவிதம் நாம சாகசிரமுட்சதே என்று சொல்லப்பட்டது இந்த பத்து சகசிரநாமங்களின் பெயர்கள் அந்தந்த ரூப பெயர்களில் முதல் எழுத்துக்களை சேர்த்து ஏ தே தசஸ்தாஷா லகாபா லாசபாக கங்கா காயத்ரி சாமளா லக்ஷ்மி காளி பாலா லலிதா ராஜராஜேஸ்வரி சரஸ்வதி பவானி சகசிரநாமங்கள் அவற்றிற்குள் ஸ்ரீ லலிதா சகசிரநாமமே மிகவும் சிரேஷ்டமானதென்று இங்கு சொல்லப்பட்டது ஸ்ரீவித்யவது மந்திராணம் தத்திராதி புராணம் ஸ்ரீபுரமிவசக்தீனா யதா श्री का नाम देवो नाम ஸ்ரீவிதாசாச்சோ வர சகசிரித்த சமஸ்தமான மந்திரங்களுக்குள் ஸ்ரீவித்யை எப்படி பிரதானமோ அந்த ஸ்ரீவித்யையின் பேதங்களிலும் காதி என்று சொல்லப்படும் மந்திரமானது பிரதானமோ புறங்களில் ஸ்ரீபுரம் எப்படியோ சக்திகளுக்குள் எப்படியோ ஸ்ரீவித்தியையின் உபாசகர்களுக்குள் பரமசிவன் எப்படி சிரேஷ்டமானவரோ அதே மாதிரி இதுதான் முக்கியமானதென்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒண்ணு புருஷ தேவதையை குறித்து மந்திரம் என்றும் ஸ்ரீ தேவதையை குறித்து வித்யை என்றும் சொல்லப்படும் இவ்விதம் மந்திரம் வித்யை என்பவைகளின் பேதம் இருந்த போதிலும் மந்திரங்களுக்குள் ஸ்ரீத்தியையானது ஸ் என்று சொன்னதற்கு காரணம் ஸ்ரீவித்தியையின் மூலமாய் உபாசிக்கப்படும் தெய்வமானது சிவசக்திகளின் சமரசிய ரூபமாய் இருப்பதால் ஸ்ரீவித்யையும் வித்யை மந்திரம் இந்த உபயாத்மகமாக இருக்கிறது என்பது ரெண்டு இந்த காரணத்தினாலேதான் அம்பாளை தியானம் செய்யும் போது இஷ்டப்படி புருஷரூபமாகவும் ஸ்ரீ ரூபமாகவும் அல்லது நிஷ்களமாகவும் இருப்பதாக தியானம் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பும் ரூபம் வா ரூபம் வா விசிந்தையேத் அத்தவா சச்சிதானந்த லக்ஷணம் இதை அனுசரித்து இந்த சகசிரநாமம் போன்ற மாலா மந்திரத்தில் அடங்கிய மந்திரங்களும் ஸ்ரீ பும் பேதங்களுடையதாக இருக்கின்றன உதாரணமாக இந்த சகசிரநாமத்தில் குணநிதி என்பது முதலான பும்லிங்க நாமங்களும் ஸ்ரீமாதா என்பது முதலான ஸ்ரீலிங்க நாமங்களும் பரம்ஜோதி முதலான நபும்சகலிங்க நாமங்களும் இருக்கின்றன மூணு மந்திரங்களில் அக்ஷரங்களுடைய கணக்குப்படி அவைகளுக்கு பெயர் உண்டு ஒரு அக்ஷரமுடையது பிண்டம் இரண்டு அக்ஷரங்களை உடையது கர்த்ரி மூன்று முதல் ஒன்பது அக்ஷரங்களை உடையவை பீஜம் பத்து முதல் இருபது அக்ஷரங்களை உடையவை மந்திரம் அதற்கு மேற்பட்டவைகளெல்லாம் மாலா மந்த்ரா ஏகாட்சியோ வணத்தய சர்த்திபீஜக தோதாரம்தூ மாலா தாசுபேதோ நேரன் இதுலிருந்து பஞ்சதசியானது கூட தியாத்மகமாக இருந்த போதிலும் பதினைந்து ஸ்வரங்களோடு கூடிய பதினைந்து அக்ஷரங்களுடையதாகியால் மந்திரம் என்று ஏற்படுகிறது ஆகவே மந்திரங்களுக்குள் ஸ்ரீவித்தியானது சிரேஷ்டமானது என்று சொல்வதானது இந்த அர்த்தத்திலும் பொருத்தம் என்று ஏற்படுகின்றது நாலு காதி கா என்ற அக்ஷரத்தை தன் பெயரில் முதலாக உடையவள் கா சக்தி என்று சொல்லாம் அல்லது தந்திர ராஜத்தில் காதி சம்யாபத்ரூபா சக்தி சர்வ என்று சொல்லப்பட்ட காதி என்ற சக்தியோடு அபிந்தமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் அஞ்சு ஏற்கனவே சொல்லப்பட்டபடி ஸ்ரீவித்யின் பேதங்கள் பன்னிரண்டில் கா என்ற அக்ஷரத்தை முதலழுத்தாக உடைய காதி என்பதும் ஹா என்ற அக்ஷரத்தை முதலழுத்தாக உடைய ஹாதி என்பதும் முக்கியமானவை இவ்விரண்டுள்ளும் காதி என்பதுதான் முக்கியமானதென்று இங்கு சொல்லப்பட்டது ஆறு காதி வித்யானது அதர்வண வேதத்திலிருக்கும் திரைபுர சூக்த காமோ யோனி கமலா வஜ்ரபாணி குஹா ஹசா மாதரிஸ்வாமித்ரஹா புனர்குஹா சகலா மாயையாச்ச புருஷேதா விஸ்வமாதா திவித்யா என்றருகில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏழு வெவ்வேறு தந்திரங்களில் வெவ்வேறு வித்தியைகள் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அவைகளால் உபாசிக்கப்படும் தெய்வம் ஒன்றேயாதலால் அந்த வித்யைகளும் ஒன்றே ஆயினும் அந்தந்த வித்தியையின் உபாசகர்களுடைய ருச்சியை அனுசரித்து அவைகளுக்கு தாரதமியம் இருப்பதை இங்கு தத்ரகாதிர் யதாபரா என்பதனால் சொல்லப்பட்டது காதி வித்தியையின் சிரேஷ்டத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருப்பதுடன் வேறு காரணங்களும் இருக்கின்றன இவற்றை பற்றி பாஷத்தின் மூலத்திலும் வரிவ ய ரகசியம் சேதுபந்தம் என்ற கிரந்தங்களிலும் பாஸ்கரராயர் விவரமாக பரிசீலனை செய்திருப்பதால் தேவையுள்ளவர்கள் அவற்றை பார்த்து கொள்ளலாம் எட்டு உபாசிக்கப்படும் தேவதையோடு அபேத அடைவதுதான் உபாசனையின் பரமமான பலன் பரமசிவன் எப்போதும் அம்பாளுடன் சாமரஸ்ய பாவத்தை அடைந்து அபேதமாயிருப்பதால் அவரை ஸ்ரீவித்தியோபாசகர்களின் முக்கியமானவர் என்று இங்கு சொல்லப்பட்டது மேலும் அவரே அம்பாளை உபாசிப்பதாக ஷம்பு பூஜய தே தேவீம் மந்த்ர சக்தி என்று சொல்லப்பட்டிருப்பதுடன் குருமண்டலத்தில் அவருடைய பெயரே ஆதியாக சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் அவருக்கு ஆதி குரு ஆதிநாதர் என்பதான பெயர்களும் ஏற்பட்டது ஒம்பது தேவியோடு அபிண்ணமாயிருப்பதாக திருடமாய் அனுசந்தானம் பண்ணுவதனால் குருவுக்கு தேவியோடு அபேதபாவம் ஏற்படுகிறது ஆகவே அவ்விதமான அனுசந்தானத்தில் பலத்தினால் சிஷ்யனுக்கு குருவோட அபேதபாவம் ஏற்பட்டவுடன் அதன் மூலமாக அவனுக்கு தேவியோட அபேதபாவம் ஏற்படும் உபாசனையின் முக்கிய பலனான அபேத பாவமானது இவ்விதம் குருவின் மூலமாகவே தான் ஏற்படக்கூடியதென்பதாக சித்தாந்த ரகசியத்தை இங்கு ஸ்ரீவித்யோபாசகாம் ச யதாதேவோ வர சிவகா என்பதனால் குறிக்கப்பட்டது பத்து சிவன் என்று சொல்லப்பட்டவர் சாமான்யமான குணியான ருத்ரன் முதலானவர்கள் அல்ல என்பதை காட்டுவதற்காக வர அதாவது பரமசிவன் என்று சொல்ல பட்டது யதாஷ்டிய படன தேவீம் பிரீயத்தே லலிதாம்பிகா அந்யநாம சகசிரசிய படாந்த பிரீயத்தே ததா ஸ்ரீமாத்து பிரீயத்தே தஸ்மாத் அனிச்சம் கீர்த்த ஏத்தி லலிதாம்பிகையானவள் பக்தன் இந்த சகசிரநாமத்தை சொன்னால் பிரீத்தியடைகிற அளவு மற்ற நாம சஹசிரத்தை சொல்வதனால் அடைவதில்லை ஆகையால் மேலே சொல்லிய காரணங்களினால் அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படுவதற்காக இந்த சகசிரநாமத்தையே எப்போதும் கீர்த்தனம் பண்ண வேண்டும் ஒன்று நாம சகசிரங்களுக்குள் இந்த சகசிரநாமம் தான் முக்கியமானதென்று முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதற்கு காரணம் இதில் சொல்லப்படுகிறது அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதிப்பதற்கு இதற்கு சமமான சாதனம் உபாயம் யாதொன்றும் இல்லையாகையால் இதன் முக்கியத்துவம் ஏற்படுகிறது ரெண்டு யதா என்பதனால் எல்லையில்லாத பிரீத்தி ஏற்படுவது சொல்லப்பட்டது 3. மூணு அந்நிய நாமசகசிரம் என்பதனால் சிவன் விஷ்ணு முதலான இதர தேவதைகளுடைய நாமசகசிரம் அல்லது இதை தவிர்த்து வேறு இருக்கும் அம்பாளுடைய நாமசகசிரம் என்றும் சொல்லலாம் நாலு இதற்கு மேல் நாமசகசிரத்தை பட்டனம் பண்ணுவதைப் பற்றி ஸ்ரீமாது பிரீத்தையே கீர்த்த ஏத் தம் என்று சொல்லுகிறார் கிடைக்க வேண்டிய பலன் ஸ்ரீமாதாவினுடைய பிரீத்தி அது கிடைப்பதற்கு சாதனம் கீர்த்தனம் இந்த கீர்த்தனத்தில் கர்மாவாக இருப்பது நாமசகசிரம் இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இரண்டு அதாவது அம்பாளுடைய இந்த நாமசகசிரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டியது அதனால் அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதிக்க வேண்டியது இந்த இரண்டு விதிகளையும் சேர்த்து மகாவாக்கியமாக இந்த நாமசகஸ்திரத்தின் கீர்த்தனையினால் அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதிக்க வேண்டியது என்று தீர்மானமாக ஏற்படுகிறது அஞ்சு கீர்த்தனம் என்பது வார்த்தைகளை வெளியிட்டு சொல்வதான வாசிக்கத்தையும் அவைகளை மனதினால் ஸ்மரிப்பதான மானசிகத்தையும் குறிக்கும் நாமங்களை சொல்வதனால் ஏற்படுவது மாதிரி நாமங்களை ஸ்மரித்தாலேயே பலன் ஏற்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது ஆறு அனிஷம் என்பதனால் உயிருள்ள வரையில் கீர்த்தனம் பண்ண வேண்டுமென்று சொல்லப்பட்டது ஆகையினால் இந்த நாமசகஸ்திரத்தின் கீர்த்தனமானது அக்னிகோத்திரம் மாதிரி நித்தியம் காமியம் என்ற இருவிதமான ரூபங்களுள்ள கர்மா என்று ஏற்படுகிறது இவ்விதம் கேவலம் நாம கீர்த்தனத்திற்கே இருக்கும் பலனை சொல்லிவிட்டு அதை இதர கர்மாக்களுடன் சேர்த்து செய்வதனால் ஏற்படும் பலனை பற்றி இனி சொல்கிறார் பில்வ பத்ரை சக்ரராஜே யோர்ஷயே லலிதாம்பிகா பத்மேர்வா துளசி பத்ரை ஏ பிர்நாமசிரை சத்ய பிரசாதம் குரு தே தத்ரசிம்ஹாசனேஸ்வரி பில்வ அல்லது தாமரசபுஷ்பங்கள் புஷ்பங்கள் அல்லது துளசி தளங்கள் இவைகளை கொண்டு இந்த சகசிரநாமங்களினால் லலிதாம்பாளை ஸ்ரீசக்ரத்தில் யார் அர்ச்சனை செய்கிறானோ அப்போது அவனுக்கு சிம்ஹாசனேஸ்வரியான அம்பாள் உடனே அனுகிரகம் செய்கிறாள் தத்திர சிம்ஹாசனேஸ்வரி என்பதற்கு பதிலாக ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்ற பாடாந்தரம் உண்டு ரெண்டு ஏற்கனவே சொல்லப்பட்டபடி பூஜை என்பதானது அந்தர்யாகமென்றும் பகிரியாகமென்றும் இருவகைப்பட்டிருந்தபோதிலும் இவ்விரண்டுவிதமான பூஜனங்களிலும் பில்வபத்திரங்கள் முதலான சாதனங்களினால் சக்கரராஜம் முதலான அதிகரணங்களில் இடங்களில் பூஜை செய்ய என்பது தாத்பரியம் மூணு நாமசகசிரகை அர்ச்சனத்தை ஆசிரயித்திருக்கும் ஆயிரம் நாமங்களின் கீர்த்தனத்தினால் அம்பாளுடைய பிரசாதமானது ஏற்படுவதாக பாவிக்க வேண்டும் எல்லா மகிமையும் நாம கீர்த்தனத்திற்குத்தான் நாலு ஸ்ரீசக்ர பூஜையில் துளசி பில்வ பத்திரங்களை உபயோகிக்க கூடாது என்பதாக துளசி பில்வ பத்ராணி தாத்ரி பத்ராணி பார்வதி அர்ச்சனே சக்கர ராஜஸ்ய நோஷிதான் ஏவசர்வதம் என்று சொல்லி சொல்லியிருந்த போதிலும் இங்கே இந்த சகசிரநாமங்களால் ஸ்ரீசக்ரத்தில் அந்த பத்திரங்களை கொண்டு பூஜை செய்வதானது விசேஷ பலனோடு கூடியிருப்பதாக சொல்லப்பட்டிருப்பதால் ருத்ரயாமலத்தில் சொல்லப்பட்ட நிஷேதமானது ஸ்ரீசக்கரத்தில் செய்யப்படும் வேறு பூஜையை பற்றியது என்பது ஏற்படுகிறது சத்ய பிரசாதம் குருதே அம்பாள் உடனேயே பிரசாதத்தை செய்கிறாள் என்பதனால் பக்தனும் உடனேயே பிரசாதத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் ஏற்படுகிறது சக்ராதிராஜம்தா பஞ்சதசாட்சரீம் ஜபாந்தே கீர்த்த ஏ நித்தியம் இதம் நாம சகசிரகம் தினந்தோறும் ஸ்ரீசக்ரத்தை அர்ச்சித்து பஞ்சதசாட்சரியை ஜபம் செய்து அந்த ஜபத்திற்கு பிறகு இந்த நாமசகசிரத்தை சொல்ல வேண்டியது ஒன்னு ஸ்ரீமாது பிரீத்தையே தஸ்மாத் அனிச்சம் கீர்த்தையே அம்பாளுடைய பிரீத்திக்காக இதை எப்போதும் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னதென் அம்மாதிரி உயிருள்ள வரையில் கீர்த்தனம் செய்வது எப்படி என்று இதில் சொல்லப்பட்டது ரெண்டு தினந்தோறும் அர்ச்சனை செய்து அதற்கு பிறகு நித்திய ஜபம் முடிந்த பிறகு நாமசகசிர கீர்த்தனம் ஒரு தடவை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது அர்ச்சனை ஜபம் நாம கீர்த்தனம் இவை ஒவ்வொன்று மட்டும் செய்தால் தனித்தனியாக பலன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இவை மூன்றும் செய்தால் எது தற்கு பிறகு செய்ய வேண்டும் என்ற காலத்தின் சேர்க்கையானது மட்டும் இங்கு சொல்லப்பட்டதே தவிர ஒன்றை செய்துவிட்டு தான் அதற்கு மேல் மற்றொன்றை செய்யலாம் என்பது சொல்லப்படவில்லை ஒரு கால் முதலிடம் செய்ய முடியாமல் இருந்தால் நாம கீர்த்தனம் மட்டும் செய்யலாமா அப்படி செய்தால் என்ன பலன் என்பது அடுத்த சொல்லப்படுகிறது ஜபம் பூஜை முதலான முதலானவைகளை செய்ய அசக்தனாயிருந்தாலும் இந்த நாமசகசிரத்தை சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் சமஸ்த அங்கங்களோடு கூடிய அர்ச்சனம் ஜபம் இவைகளை செய்வதனால் என்ன பலன் ஏற்படுமோ அந்த பலனை அடையலாம் ஒன்று ஜப பூஜாதிகள் என்பதனால் ஞாசம் முதலியவைகளும் சேர்த்து சொல்லப்பட்டன ரெண்டு உபாசனைக்கு அர்ச்சனம் ஜபம் நாம கீர்த்தனம் இவையெல்லாம் அங்கங்கள் உபாசனையானது அங்கி இவை எல்லாம் நித்திய கர்மாக்களாக சேர்க்கப்பட்டிருக்கையில் அசக்தத்தினால் ஜபாதிகளை செய்ய முடியாமல் இருக்கும் அவைகளுக்கு அடுத்ததான காலம் என்பது ஏற்படாமல் இருந்தாலும் நாமசங்கீர்த்தனத்தை செய்ய வேண்டிய காலம் என்பது இருப்பதால் அதை அவசியம் செய்தாக வேண்டும் என்றே இங்கு சொல்லப்பட்டது மூணு ஆனால் இவ்விதம் நாமசங்கீர்த்தனம் மட்டும் செய்தாலே ஜப பூஜாதிகளின் பலன் ஏற்படும் என்று சொன்னது சக்தர்களை குறித்தா அசக்தர்களை குறித்தா என்று விசாரிக்கும் போது சக்தனா இருந்தால் எல்லாம் நித்திய கர்மாவாகையால் செய்துதான் தீர வேண்டும் அசக்தனாய் இருந்தால் அவன் ஒன்றையும் செய்ய முடியாது செய்யும்படி சொல்வது நியாயமும் பிரயோஜனமும் மற்ற காரியம் ஆகவே இது யாரை பற்றி என்றால் ஞாசம் அர்ச்சனை ஜபம் நாம கீர்த்தனம் இவை நான்கில் ஒன்றைத்தான் செய்வதற்கு சக்தி இருந்தால் இவைகளை விட்டுவிட்டு எதை செய்வது என்று வரும்போது அப்போது முதல் மூன்றையும் விட்டுவிட்டு நாம கீர்த்தனத்தை மட்டும் செய்தால் மற்ற மூன்றையும் செய்வதின் பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அதாவது கீர்த்தனமானது மற்ற மூன்றுக்கும் பிரதிநிதி என்பதாக சொல்லப்பட்டது நாலு இதே மாதிரி சத்ராயகம் செய்ய தீட்சையோடு இருக்கும் அது செய்ய முடியாமல் ஏற்பட்டால் விஸ்வஜித் என்ற யாகம் செய்யலாம் என்பதாக யத் சத்ராய தீட்சிதா நாம் சாம்யுதி சோமமப்ச விஸ்வஜிதா என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது அப்போது சத்ரயாகத்திற்கு விஸ்வஜித் யாகமானது பிரதிநிதி என்று சொல்லப்பட்டது ஆயினும் அப்படி பிரதிநிதியாயிருந்தாலும் விஸ்வஜித் யாகத்தை செய்தால் சத்ரயாகம் செய்த பலனுண்டு என்று சொல்லப்படாததினால் அதனுடைய பலன் ஏற்படாது இந்த இடத்திலோ நாமசங்கீர்த்தனம் செய்தால் மற்றம் செய்வதின் பலனும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டதினால் இதனுடைய பிரதிநிதித்துவமானது விசேஷமானதென்று ஏற்பட்டது அஞ்சு அங்கங்களோடு கூடியது சாங்கம் ஆவரண பூஜனத்தோடு கூடிய பிரதான தேவதையின் பூஜனமானது ஷாங்கார்ச்சனம் என்றும் குல்லுகா சேது மகாசேது ஜபங்களுடன் கூடிய ஸ்ரீவித்யா ஜபத்திற்கு சாங்கஜபம் பெயர் ஆறு நாம கீர்த்தனத்தினால் ஞாசம் சாங்கார்ச்சனம் சாங்கஜபம் இவைகளில் பலன் கிடைப்பதற்கு அவ்விதமான பலனும் கிடைக்க வேண்டுமென்ற உத்தேசத்துடன் நாம கீர்த்தனம் செய்ய வேண்டுமென்பது தாத்பரியம் இதற்கு மேல் நாம கீர்த்தனமானது உபாசனைக்கு அவயகல்பிகமான விகல்பமில்லாத அங்கமென் சொல்கிறது உபாசனேஸ்து தீரன்யா படேத் அப்பயுதயோஹிசா இதம் நாம சகசிரம் தோ கீர்த்த ஏத் நித்ய கர்மவத் அம்பாளுடைய உபாசனையில் இதர ஸ்துதிகளையும் சொல்லலாம் அப்படி சொன்னால் விசேஷ பலன் உண்டு ஆயினும் போல் இந்த நாமசகசிரத்தை கீர்த்தனம் செய்யவேண்டும் ஒன்று இந்த இதரஸ்துதிகளும் உபாசனையின் அங்கங்கள் தான் இவை திரைலோக்கிய மோகன கவச்சம் முதலியவை இவைகளையும் சொன்னால் பலத்தில் விசேஷம் உண்டு சொல்லாவிட்டால் அங்கங்கள் குறைந்ததினால் ஏற்படக்கூடிய தோஷம் யாதொன்றும் இல்லை இவ்விதமான சோஸ்திரங்களை பற்றி அவைகளை சொன்னால் ஒழிய சித்தி ஏற்படாது என்று நவலக்ஷப் பிரஜப்தாபி தசிய வித்தியான சித்தியதி என்பது முதலான அந்தந்த பிரகரணங்களில் சொல்லப்படுவதில் சித்தி என்பது அந்தந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதனால் உண்டாகும் அபியுதயத்தோடு கூடிய வித்யா என்று அர்த்தமே தவிர அவைகளை சொல்லாமல் ஸ்ரீவித்யையை மட்டும் ஜபித்தால் பலனே ஏற்படாது என்று அர்த்தமல்ல ரெண்டு இந்த சகசிரநாம கீர்த்தனமானது அவ்விதமான அங்கம் சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மாவை போன்றது என்று சொல்லப்பட்டது அதை எப்படி நித்தியமும் செய்வதில் விட்டுவிட முடியாதோ அதே மாதிரி இதுவும் விட்டுவிட முடியாது என்று தாற்பயம் ஆயினும் நித்திய கர்மாவை போலிருக்கையில் அது மாதிரி கிரத்வர்த்தமாக மட்டுமில்லாமல் நாம கீர்த்தனமானது புருஷார்த்தமாயும் இருப்பதால் உபய ரூபமானதென்பதை மறக்கக்கூடாது மூணு காதுர வருஷத்தில் கருங்காலியில் செய்யப்பட்ட யூபத்தை வைத்து கொண்டு க்ரது யாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஸ்ருதிவாக்கியம் இருக்கிறது இதற்கு வேறு பிரயோஜனம் இங்கு சொல்லப்படவில்லை ஆகையால் அது க்ரத்வர்த்தம் என்று சொல்லப்படும் இன்னொரு இடத்தில் வீரியத்தை விரும்புகிறவன் காதிர யூபத்தை கொண்டு யாகம் செய்ய வேண்டும் என்ற ஸ்ருதிவாக்கியம் இருப்பதால் அது புருஷார்த்தம் என்றும் சொல்லப்படும் ஆகவே காதிர கொண்டு யாகம் செய்தால் கிரத்வர்த்தம் புருஷார்த்தம் இரண்டுமாகும் பொதுவாக நித்திய கர்மாக்களை கிரத்வர்த்தம் என்று சொல்லப்படும் நாம சகஸ்திர கீர்த்தனமோ கிரத்வர்த்தம் புருஷார்த்தம் என்ற உபய ரூபமாகவும் இங்கு சொல்லப்பட்டது தேவியின் உபாசனையில் ஸ்ரீசக்ர பூஜனம் ஸ்ரீவித்யா ஜபம் இந்த சகசிரநாம கீர்த்தனம் இவை மூன்றும் விட அங்கங்கள் என்பதை திருடப்படுத்தி திரும்பவும் சொல்லுகிறார் சக்கரராஜர்ச்சனம் தேவ்யா ஜபோ நாம் நாம் சீர்த்தனம் பக்திருதயாவத் அப்பயுதயம் அம்பாளுடைய ஸ்ரீசக்ரனம் ஜபம் இந்த நாமங்களின் கீர்த்தனம் இவை வரையில் உபாசகனால் அவசியம் செய்யப்பட வேண்டியவை மற்றதெல்லாம் ஸ்ரேயேஸ்கரம் அப்பியுதயத்தை செய்கிறவை என்று அறிவார்கள் அறிய வேண்டும் இம்மாதிரி நாம கீர்த்தனத்தை சக்கரராஜார்ஜனம் ஸ்ரீவித்யையின் ஜபம் இவைகளோடு சேர்த்து சொல்வதனால் இவைகளுக்கு அது சமானம் என்று தோன்றக்கூடிய சந்தேகமானது அடுத்தார்போல் பரிகரிக்கப்படுகிறது பக்தஸ்யாவசிய கமிதம் நாம சஹசிர கீர்த்தனம் தத்திரேதும் பிரவக்ஷாமி கும்பசம்ப இந்த நாமசகசிரத்தின் கீர்த்தனமானது பக்தனுக்கு அவசியமான காரியம் அதற்கு காரணத்தை விரிவாக சொல்லுகிறேன் கேள் ஹே அகஸ்தியா ஆவசியகம் என்பது மேலே சொல்லிய பூஜை ஜபம் இவைகளையும் விட அவசியம் என்று அர்த்தம் அதற்கு காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி நாமசங்கீர்த்தனத்தினாலேயே அந்த பூஜை ஜபம் இவைகளுடைய பலன் ஏற்படுகிறது என்பது அம்மாதிரியான விசேஷ பலன் கொடுக்க கொடுக்கக்கூடிய மகிமையானது இந்த சகசிரநாமத்திற்கு எப்படி வந்தது என்பதை காட்டுவதற்காக பூர்வ விரத்தாந்தத்தை சொல்லி அதன் மூலம் அதன் மூலமாக இந்த சகசிரநாமத்தின் பிரதிபாதிக்கப்படும் தேவதையான லலிதாம்பிகையானவள் சமஸ்தமான சிவசக்தி கணங்களாலும் உபாசிக்க தகுந்தவள் என்றும் அதனால் சர்வோத்தமமானவள் என்றும் அறிய செய்கிறார் இப்பேற்பட்ட மகத்தான விற்தாந்தத்தை தான் விரிவாகச் சொல்லப் போவதால் பிரவட்டயாமி என்றும் அதை வெறும் புகழ்ச்சி அர்த்தவாதம் என்ற அகஸ்தியர் நினைத்து உபேட்சையாக இருந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கையாக சொல்லப்பட்டது தான் சொல்ல போவதில் தன் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம் புரா ஸ்ரீ லலிதா தேவி பக்தா நாம் தேவி காலத்தில் ஸ்ரீ லலிதாதேவியானவள் தன் பக்தர்களுக்கு ஹிதத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு வச்சினி முதலான வாக்தேவிகளை கூப்பிட்டு பின்வருமாறு சொன்னாள் ஒன்று முதலாகச் சொல்லப்படுகிறவள் முக்கியா வசினியை முக்கியாக உடையவர்கள் வச்சினி முக்கியா அதாவது வச்சினி முதலான வாக்தேவிகள் இவர்கள் பெயர் வச்சினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌளினி இவர்களை சேர்த்து வசின்யஷ்டகம் என்று சொல்வதுண்டு இவர்கள் வாக்குக்கு அதிர்ஷ்டான தேவதைகள் ரெண்டு அவாப்த சமஸ்த காமனையாக சகல காமங்களையும் அடைந்து அதாவது விரும்ப வேண்டியது யாதொன்றுமில்லாமல் இருக்கும் அம்பாள் இந்த சோஸ்திரத்தை ஏன் செய்ய சொல்ல விருப்பப்பட வேண்டுமென்பதற்கு பக்தானாம் ஹிதகாமியா என்பதனால் சமாதானம் சொல்லப்பட்டது வச்சினே முக்கியா என்பதனாலேயே வாக்தேவிகளை குறிக்குமாதலால் வாக்தேவி என்று இன்னும் ஒரு தடவை சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் தேவ தேவி என்ற பதமானது தீவ்யதி என்பதிலிருந்து வந்த பதம் இந்த தீவ்யதி என்பதனால் கிரீடை விஜிகிஷா ஜெயிக்க விரும்புவது தியுதி பிரகாசிப்பது ஸ்துதி விவகாரம் மோதம் சந்தோஷப்படுவது காந்தி கதி முதலியவைகளை குறிக்கப்படும் ஸ்வப்னம் என்பதும் குறிக்கப்பட்டாலும் தேவதைகளுக்கு ஸ்வப்னம் என்பது கிடையாது ஆகியால் இங்கு அது சேர்ந்ததல்ல வாக்கினால் கிரீட்டிப்பவர்கள் ஜெயிக்க விரும்புகிறவர்கள் பிரகாஷிப்பவர்கள் ஸ்துதிப்பவர்கள் என்ற இந்த ரீதியில் சொல்லக்கூடுமாதலால் வாக்தேவி என்று சொன்னால் இவையெல்லாம் குறிக்கப்படும் நாலு இப்படி வாங்மயமான விஷயத்தில் அவர்கள் மட்டுமே ஸ்வாதந்திரமுடையவர்களாகையால் தான் செய்யச் செல்லப்போகும் ஸ்தோத்ரத்தைப் பற்றி அம்பாள் அவர்களிடம் சொன்னது வாக்தேவதா வச்சின்யா சுணோத் வச்சனம் மமா ஹே வச்சனே முதலான வாக்தேவதைகளே நான் சொல்வதை கேளுங்கள் ஒன்று நீங்கள் வாக்தேவதைகளாயிருப்பதால் என்னுடைய வச்சனத்தை கேளுங்கள் அதாவது நீங்கள் வாக்குக்கு ஈஸ்வரிகளாக இருப்பதால் நான் சொல்வதை கேட்பதற்கு உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்று தாத்பரியம் இதனால் அவர்கள் பிரோத்ஸாகப்படுத்தப்படுகிறார்கள் என்பதும் அறிய வேண்டியது வச்சின்யாதிகள் உபாசகர்களான தேவதைகளாக இருந்தாலும் அவர்கள் வாக்கீஸ்வரிகளாக எப்படி ஏற்பட்டார்கள் என்பது மேலே சொல்லப்பட்டது ாம்விபூதே விநியோஜித நீங்கள் எல்லோரும் என்னுடைய அனுகிரகத்தால் விசேஷமாய் விளங்குகிற வாக்விபூத்தியோடு கூடியிருக்கிறீர்கள் என் பக்தர்களுக்கு வாக்விபூதியை கொடுப்பதற்கு என்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒன்று விபூதி என்பது ஐஸ்வர்யம் வச்சியாதி தேவதைகளுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தால் வாக்கை பற்றிய கிடைத்ததன் பேரில் அந்த வாக்பிபூதியை தன் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்களுக்கு அதிகாரம் அம்பாளால் கொடுக்கப்பட்டது ரெண்டு புரோல்லசத் வாக்பிபூத்யா பிரகர்ஷத்துடன் உத்கர்ஷத்துடனும் விளங்குகின்ற வாக்பிபூதியோடு கூடியவர்கள் பிரகர்ஷம் என்றால் மற்றவர்களைப் போல் இல்லாமல் அவைகளை விட உயர்ந்தது என்றும் உத்கர்ஷம் என்றால் சர்வோத்தமமானதென்றும் அர்த்தம் அதிலிருந்து சர்வோத்தமமான தேவதையாகிற ஸ்ரீ லலிதாம்பாளுடைய அனுகிரகத்தால் கிடைத்த வித்தியையும் சர்வோத்தமாய் இருக்குமாகையால் அவ்வித வித்தியையுடைய வ வச்சின்யாதிகளே சர்வோத்கமமான சோத்ரத்தை செய்வதற்கு அதிகாரிகள் என்றும் துவனிக்கிறது 3. அம்பாளுடைய அனுகிரகத்தினால் வாக்பிபூதியை உடையவர்களில் நகுலி வாகீஸ்வரி முதலான தேவிகளும் இருக்கையில் அவர்களை ஏன் இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதில் நியமிக்கவில்லை என்றால் அவர்கள் அம்பாளுடைய பக்தர்களுக்கு வாக்கு விபூதியை கொடுப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அம்பாளுடைய பக்தர்களுடன் வாதம் செய்கிற விரோதிகளுடைய வாக்கை ஸ்தம்பனம் தடை செய்வதற்குத்தான் அவர்களுக்கு அதிகாரம் அம்பாளால் கொடுக்கப்பட்டது இதை பற்றி பின்னால் பலஸ்ருதி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கவும் நாம சகசிரமானது வாக்விபூதி ரூபமானது அம்பாள் பக்தானான் ஹிதகாம்யா என்று ஏற்கனவே சொல்லப்பட்டபடி பக்தர்களுக்கு ஹிதம் செய்யும் விருப்பத்தோடு வாக்விபூதி ரூபமான இந்த சகசிரநாமத்தை செய்ய சொல்ல எண்ணமுடையவளாயகையால் அதற்கு நகுலி முதலானவர்கள் நியமித்தால் வச்சின்யாதிகளுடைய அதிகாரத்திற்கு பங்கம் ஏற்படும் அதனால் தான் நகுலி முதலானவர்களை கூப்பிடவில்லை வச்சின்யாதிகள் ஏற்கனவேயே அம்பாளை பற்றிய ஸ்தோஸ்திரங்கள் அநேகம் செய்திருக்கையில் இப்போது நூத்தனமாக ஒரு ஸ்தோஸ்திரம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி மேலே சொல்லுகிறார் முப்பது மச்்சக்கிரியரகா மம நாம பராண மமஸ்தோத்திரவிதானாய தஸ்மாத் ஆஜா பஹான் நீங்கள் என்னுடைய ஸ்ரீசக்கரத்தின் இரகசியங்களை அறிந்தவர்கள் என்னுடைய நாமங்களில் எப்போதும் கவனம் செலுத்தி வருகிறீர்கள் ஆகையால் என்னுடைய சோஸ்திரத்தை செய்யும்படி உங்களை நான் கட்டளையிடுகிறேன் ஒன்னு பிந்து முதலான பூபுறம் வரையிலுள்ள சக்கரத்தின் வாசனாமயமான ரூபத்தை சக்கர ரகசியம் என்று சொல்லப்பட்டது அல்லது பின்வருமாறு சொல்லலாம் 2. தன்னுடைய சம்பித்தையே விஷயமாக உடையதும் இதர விஷயங்களில் தோற்றம் உணர்ச்சி இல்லாததுமான பிரம்மத்தின் சொரூபத்திற்கு விமர்சரூபம் என்று பெயர் அதற்கு சடால் என்று அசைவது மாதிரியும் மூழ்கி எழுந்திருப்பது மாதிரியும் திடீரென்று துடிப்பு ஏற்படுவது மாதிரியும் உணர்ச்சி உண்டாகும் அந்த அவஸ்தைக்கு பூர்ணாஹம்பாவம் துரியாவஸ்தை என்றும் பெயர் அப்போது அதற்கு அனந்தவிதமான சக்திகள் உண்டு அந்த சக்திகளுடைய சமூகத்திற்கு சக்கரம் என்று பெயர் அந்த சக்கரத்தின் அனுசந்தானமானது குருமுகமாக மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடியதான ரகசியமான விஷயம் இந்த இரகசியமான அனுசந்தானம் தெரிந்தால் தன்னை தவிர்த்து வேறாக இருக்கும் சகலமும் தனக்குள்ளேயே உபசம்ஹாரம் லயமடைகிறது சக்தி சக்கரானுசந்தானே விஸ்வசம்ஹாரஹ குருருபாய சிவசூத்திரம் இவ்விதமான அம்பாளுடைய சக்தி சக்கர இரகசியத்தை வச்சின்யாதி தேவதைகள் தெரிந்திருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு இவ்விதமான சக்கர ரகசியமானது இதர சோஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை அந்த இரகசியத்தை தெரிந்தவர்களின்றி இங்கு அம்பாள் வச்சின்யாதி தேவிகளை சொன்னதினால்தான் அவர்களை செய்ய சொல்லும் சோஸ்திரத்தில் அதை பற்றியும் வெளியிட வேண்டுமென்று அம்பாளுக்கு அபிப்பிராயம் என்பதாக ஏற்படுகிறது நாலு சக்கர ரகசியமானது அருணோபனிஷத் குக்யோபநிஷத் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருப்பதால் அதை சொல்வதற்காக புதிதாய் ஒரு ஸ்தோத்திரம் செய்ய சொல்ல வேண்டியது அவசியமா என்ற கேள்விக்கு போல், மமநாம பாராயணா என்பதினால் சமாதானம் சொல்லப்பட்டது அஞ்சு நாமம் என்பது தேவதையை சொல்வதும் வர்ணிப்பதும் அந்த தேவதையின் மந்திர ரூபமாகவும் இருக்கும் பதத்திற்குப் பெயர் இதை ஸ்ரீமத் ஆச்சாரியால் சொந்தரையலகரியில் சிவசக்தி காம என்ற மந்திரோத்தார ஸ்லோகத்தில் மந்திராட்சங்களை குறித்துவிட்டு கடைசியில் பஜந்தே வர்ணாஸ்தே தவஜனனி நாமாவயவதாம் என்பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாமோபதேசம் என்ற வியாஜத்தின் மூலமாக நாமோபதேசம் செய்வதன் மூலமாக சக்கர ரகசியத்தை சொல்வதும் மந்திரங்களை உத்தாரணம் செய்வதும் இந்த நாமசகஸ்திரத்தில் இருக்கின்றன தவிர மேலே சொல்லிய உபனிஷத்துக்களிலும் கூட இல்லை அப்பேற்பட்ட அபூர்வமான ஸ்தோத்திரம் செய்வதில் நாமஞானம் பொருந்தியவர்களான அவர்களுக்குத்தான் அதிகாரம் உண்டு என்பது மமநாம பராயணா என்பதனால் காட்டப்பட்டது ஆகவே இந்த அபூர்வமான லக்ஷணங்களை ஸ்தோத்திரத்தை செய்ய வச்சின்யாதி தேவதைகளுக்கு மட்டுமே யோகிதை இருக்கிறது என்பதற்கு ஐந்து காரணங்கள் சொல்லப்பட்டன அதாவது அவர்கள் வாக்கின் தேவதைகளானபடியாலும் அம்பாளுடைய பிரசாதத்தினால் சர்வோத்கர்ஷமான வாக்கு விபூதியை உடையவர்களானபடியாலும் அம்பாளால் தன் பக்தர்களுக்கு வாக்விபூதியை கொடுப்பதற்கு நியமிக்கப்பட்டிருப்பதாலும் அம்பாளுடைய சக்கரத்தின் இரகசியங்களை அறிந்தவர்களானபடியாலும் அம்பாளுடைய மந்திரமயமான நாமங்களில் பாராயணர்களாக இருக்கிறபடியாலும் அவர்கள்தான் அம்பாள இந்த சோஸ்ரம் செய்ய சொல்லப்பட்டார்களே தவிர வேறு பிறர்கள் சொல்லப்படவில்லை இதுதான் தஸ்மாக ஆக்ஞாபயாமிவஹாம் என்பதனால் சொல்லப்பட்டது அம்பாழால் ஆக்ஞாபிக்கப்பட்ட காரியம் மேலே சொல்ல படுகிறது குருத்வம் அங்கி தம் ஸ்தோத்ரம் மம நாம சத்ய பிரீத்தி பராபவேத் பக்தர்கள் எதை சொல்லி என்னை ஸ்துதி பண்ணினால் எனக்கு உடனே பரம பிரீத்தி ஏற்படுமோ அப்பேற்பட்டதும் ஆயிரம் நாமங்கள் உடையதும் என்னுடைய பெயரால் அங்கிதமானது அடையாளமிடப்பட்டதுமான ஸ்தோத்ரத்தை செய்யுங்கள் உண்டு அதாவது மேலே சொல்லிய லக்ஷணங்களை உடைய நாமங்கள் ஆயிரத்தையுடையதும் அதனால் சகசிரநாமம் என்று குறிக்கப்படுவதும் என்னுடைய லலிதா என்ற பெயரால் அடையாளமிடப்பட்டதுமான ஸ்தோத்திரத்தை செய்யுங்கள் என்று தாத்பரியம் ரெண்டு கடைசி ஸ்லோகத்தின் பெயரை வைப்பதற்கு அங்னம் என்று பெயர் பிரகிருத்தோத்திரத்தில் அம்பாளுடைய நாமங்கள் எண்ணிக்கையற்றவையாக இருந்த போதிலும் அவைகளிலெல்லாம் லலிதா என்பதுதான் முக்கியமானது இதர நாமங்களான பவானி முதலியவைகள் குனியான சாமானியமான ருத்ரன் முதலானவர்களுடைய பத்னிகளின் பெயர்களாகவும் பிரயோகிக்கப்படுவதால் அவைகள் சாதாரண நாமங்களே திரிபுர சுந்தரி என்பதும் கூட இதர தந்திரங்களில் திதிநித்யா தேவதைகளின் ஒருவளுக்கு பெயராகச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லலிதா என்ற நாமமோ அம்பாளுடைய அசாதாரண நாமம் இதனால் தான் அதை இந்த நாமசகசிரத்தின் கடைசி நாமமாகவும் பலஸ்ருதி பாகத்தின் கடைசி ஸ்லோகத்திலும் பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது இதையே தான் மம நாமாங்கிதம் என்று இங்கு சொல்லப்பட்டது இதுவரை அம்பாள் சொன்னதை சொல்லிவிட்டு மேலே வற்றை ஹயக்ரீவர் சொல்லத் தொடங்கினார் ஸ்ரீதேவ்யா லலிதாம்பயா ரகசிய சக்ஸ்த்ருசோத்ரமனுத்தமம் இப்படி லலிதாம்பாளான ஸ்ரீதேவியால் கட்டளையிடப்பட்ட வாக்தேவிகள் இரகசியமானதும் திவ்யமானதுமான நாமங்களால் மேம்பாடில்லாத ஒரு ஸ்தோத்ரத்தை செய்தார்கள் ஒன்று சக்கரராஜ ரகசியம் மந்த்ரோத்தார இரகசியம் முதலிய ரகசியங்கள் அடங்கியவையாகையால் இரகசியர் நாமபி என்று சொல்லப்பட்டது இவ்வித ரகசியங்களை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டதால் அவைகளை திரும்பவும் சொல்லாமல் இங்கு இரகசியை என்று மட்டும் குறிப்பிடப்பட்டது முப்பத்தி மூணு ரகசிய நாம இந்த ஸ்தோஸ்திரமானது இரகசியநாம சாகஸ்திரம் என்று அதிகமான பிரசித்தியடைந்தது ஒ அந்த ஸ்தோத்ரத்திற்கு பெயரே இரகசியநாம சாகசரம் என்றிருப்பதுடன் மேலே சொல்லிய இரகசியங்களோடு கற்பிதமாக நிரம்பி இருப்பதால் அதற்கு இரகசியநாம என்று பெயர் பொருத்தமாக இருப்பது சொல்லப்பட்டது அந்தப் பெயரோடு அது மிகவும் பிரசித்தியடைந்தது சர் கும்பசம்ப பிறகு ஒரு சமயம் அம்பிகையானவள் சதசில் சபையில் சிம்ஹாசனத்தின் மேல் வீற்றிருந்து கொண்டு தன்னை சேவிப்பதற்கு எல்லோருக்கும் அவகாசம் கொடுத்தாள் ஒண்ணு தன்னை எல்லோரும் பார்ப்பதற்காக சிம்ஹாசனத்தின் மீது அம்பாள் வீற்றிருந்ததாக இங்கு சொல்லப்பட்டது சிம்ஹாசனம் என்பதை பற்றி மூன்றாவது நாமத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம் பிரம்மாணி பிரம்ம கோோட்டயாம் லக்ஷ்மி நாராயணாநாம் சோட்டய்சமுபக்த கௌரி கோட்டிசமேதானாம் ருத்ராணம் அபி கோட்டயம் அங்கு அம்பாளுடைய சேவைக்காக பிரம்மாணிகளோடு கூடிய பிரம்மாக்களும் லக்ஷ்மிகளோடு கூடிய நாராயணர்களும் கௌரிகளோடு கூடிய ருத்ரர்களும் கோடிக்கணக்காக வந்திருந்தார்கள் பிரம்ம வேதங்களை அனதி சத்திக்கும்படி செய்கிறவர் பிராண அதாவது பிரம்மாவானவர் தன்னுடைய நாலு முகங்களாலும் நாலு வேதங்களையும் சொல்லுகிறார் என்று அர்த்தம் அவருடைய பத்னி பிரம்மாணி பிரம்மாணித்யபராசக்தி பிரம்மணோ சங்கசாமினி ஸ்வச்சந்த சங்கிரகம் ரெண்டு அல்லது பிரம்மாவை ஆணையத்தீ ஜீவித்திருக்கும்படி செய்கிறவள் பிரம்மாணி அந்த அர்த்தத்திலும் பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதியானவள் குறிக்கப்படுகிறாள் பிரம்மாணி பிரம்ம கோட்டையஹா என்றால் பிரம்மாணியின் கோடிகளோடு கூடிய பிரம்மாக்களின் கோடிகள் என்று அர்த்தம் கோட்டையா என்பதனால் அநேகம் கோடிகள் அதாவது கோடிக்கணக்கான கோடிகள் என்று சொல்லப்பட்டது கோடி கோடியை ஜலத்தி என்று சொல்லப்படும் இதனால் ஜலத்திக்கணக்கான பிரம்மாணிகளும் அதே கணக்கான பிரம்மாக்களும் அங்கு வந்திருந்ததாக ஏற்படுகிறது நாலு இம்மாதிரி கோடி கோடி கணக்கான பிரம்மாக்களாலும் பிரம்மாணிகளாலும் அம்பாள் சூழப்பட்டிருப்பதாக ருத்ரயாமலத்தில் சர்வமங்களா தியான பிரகரணத்தில் ஆவருதம் பிரம்ம சகித பிரம்மாணி கோடி கோடி பிஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு அதே விதமாக கோடி கோடிக்கணக்காய் லக்ஷ்மிகளுடன் நாராயணர்களும் கௌரிகளும் ருத்ரர்களும் வந்திருந்ததாகச் சொல்லப்பட்டது ஆறு கோடி கோடி சமேதானாம் ருத்ராணாமபி கோட்டையகா என்பதனால் ஒரு ஒரு ருத்ரனும் கோடிக்கணக்கான கௌரிகளுடன் வந்திருந்ததாக அர்த்தம் செய்யக்கூடாது ஏனென்றால் மற்ற இரு வகைகளை பற்றி சொல்லிய எண்ணிக்கைக்கு அது விரோதமாகும் ருத்ராணாம் என்பதனால் கோடிக்கணக்கான கௌரிகளுடன் கூடிய கோடிக்கணக்கான ருத்ரர்களுடைய கோடிகள் என்று அர்த்தம் செய்ய வேண்டும் ஏழு இவ்விதம் சொல்லப்பட்டடி ஜலதி முதலான எண்ணிக்கைகளெல்லாம் அனந்தமான முடிவில்லாத எண்ணிக்கையை குறிப்பவை பிரம்மாண்டங்களுக்கு கணக்கு கிடையாது ஆகவே ஒவ்வொரு பிரம்மாண்டத்தினுடைய சுருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலிய காரியங்களுக்கு அதிகாரிகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுடைய கணக்கும் அளவில் அடங்காது எட்டு இப்படி மகத்தான கூட்டத்தை ஒருங்கே கூட்டுவதின் காரணம் சகல பிரம்மாண்டங்களிலும் இந்த நாமசகசிரத்தை பரவச் செய்து அதை பிரசித்தமாகச் செய்ய வேண்டும் என்பது மந்திரிணி தண்டினி முக்கிய சேவார்த்தம் யா சமா சத்தியோ விவித காரத் தாசாம் மந்திரினி தண்டினி இவர்களை தலைமையாக உடையவர்களும் நானாவிதமான ரூபங்களை எந்த சக்திகள் அம்பாளை சேமிப்பதற்காக வந்திருந்தார்களோ அவர்களுடைய கணக்கு கிடையாது அதாவது கணக்கிலடங்காத சக்தி கூட்டங்கள் வந்திருந்ததாக சொல்லப்பட்டது ரெண்டு தந்திரங்களில் சக்திகளுடைய பெயர்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கின்றன பராசக்தி சாதிசக்தி இச்சா ஜான கிரியா பலா धारा गायत्री ூர் பகலா தாரா பரா சாவித் சித்தலீஸ்வய संपत्करीच துரக்கூட்டா लक्ष्मी पद्मावती शिवा, दुर्गा துாபா काली காலாராத் சுபத்திரிகா சின்ன மஸ்தா பத்ர காளி கால சரஸ்வதி ருத்ரயாமலம் மூணு ஏற்கனவே கோடி கோடி கணக்கென்பதாக எண்ணிக்கையற்ற பிரம்மாதிகளை சொன்ன போதிலும் அந்த பாதிரியே எண்ணிக்கையற்ற அண்டங்கள் ஒன்றொன்றிலும் சஜாதீயமான ஓரோர் பாலாசக்தி இருப்பதால் எண்ணிக்கையற்ற பாலாசக்தி இருப்பதாக ஏற்பட்டது திரும்பவும் பரஸ்பரம் விஜாதியமான சக்திகளின் கணக்கே எண்ணிக்கையில் அடங்காதிருப்பதால் சக்திகளின் மொத்த கணக்கானது அவர்களின் பெயர்களை குறித்து சொல்ல முடியாத காரியமாகையால் கோடி கோடி என்று கூட சொல்லாமல் தாசாம் சஞ்ஞான வித்யதே என்று இங்கு சொல்லப்பட்டது எண்ணிக்கையற்ற அண்டங்கள் ஒவ்வொன்றிலும் எண்ணிக்கையற்ற பாலா முதலான சக்திகள் இருப்பதால் சக்திகளின் மொத்த கணக்கானது அளவிட முடியாமல் இருக்கிறது நாலு அல்லது வந்திருந்த சக்திகளின் பெயர் கணக்கிலடங்காதது என்றும் சொல்லலாம் அஞ்சு சம்கியா என்பதற்கு கணக்கு என்றும் நன்றாக சொல்வது அதாவது பேரை சொல்வது என்றும் அர்த்தம் உண்டு சம்கியான வித்யதே என்பதனால் பேரை சொல்லுகிறவன் கிடையாது என்றும் தாத்யம் திவ்யௌ காமானதாக தத் ஸ்ரீ லிதா தேவிர் தேவர்களும் மாணவர்களும் சித்தர்களும்கக்கணக்காக அங்கு வந்திருந்தார்கள் அங்கு அப்போது ஸ்ரீ லலிதா தேவியானவள் எல்லோருக்கும் தன்னுடைய தர்சனத்தை கொடுத்தாள் திவ்யா ஸ்வர்கத்தில் இருப்பவர்கள் திக்பாலகர்கள் முதலான தேவர்கள் மாணவர் புண்ணிய புருஷர்கள் முதலான சித்தா சனக நாரகாதி யோகிகள் இம்மூன்று வகுப்பார்களும் ஓகக்கணக்காக அம்பாளுடைய சதஸுக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டது இதே மாதிரி அநேக கோடி திக்பாலை சந்திரார்கவசு கோடி பிகே சனகாத்தியைச் சோகீந்திரை சப்தக்ஷீ நாச்ச கோடி பிகே நாரதாதி மகோகான கோடி பி பரிபாரிதாம் என்று ருத்ரயாமலத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஓக்கம் என்பது லட்சம் கோடி இவை போல் ஒரு எண்ணிக்கையை குறிக்கும் சமுத்திரம் என்பதை லட்சம் மடங்கு பெருக்கினால் ஓக்கம் என்பது வரும் ஜோதிஷ் சாஸ்திரம் வாயு புராணம் முதலானவைகளில் எண்ணிக்கைகளை சொல்லுமிடங்களில் இந்த பதமானது சொல்லப்படவில்லையாகிலும் இராமாயணத்தில் யுத்த சதம் சதசகிராணம் கோடி மாகூர் விபஷ்டிதாம் என்று ஆரம்பித்து சதம் சமுத்திர சாகசிரமம் மௌகமிதி விஸ்ருதம் என்று இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கு என்பதே பெரிய எண்ணிக்கை அதிலிருந்து லட்சம் லட்சமாக பெருகி கொண்டு போனால் வரும் எண்ணிக்கைகள் மகாசங்கு பிருந்த மகாவிருந்த பத்ம மகாபத்ம கர்வ மகாகர்வ சமுத்திர மஹவுக்கம் என்பவற்றில் கடைசியாக ஓக்கம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி விபரமாக தெரிய வேண்டுமென்றால் பாஷ்யத்தின் மூலத்தை பார்த்து மூணு ஓக்கம் என்பதற்கு சம்பிரதாய கிரமமான உபதேசம் என்ற அர்த்தம் இந்த அர்த்தத்தில் குரு பரம்பரையை தியவுக்கம் மானவௌக்கம் சித்தௌகம் என்று மூன்று விதமாக பிரிக்கலாம் காதி என்ற காமராஜ வித்யா பரம்பரையில் திவ்யௌக்கம் என்பது பரப்பிரகாஷானந்தநாதர் முதலிய ஏழு பரமகுருக்களையும் மானவகம் என்பது ககனானந்தநாதர் முதலிய எட்டு பராபரகுருக்களையும் சித்தௌகம் என்பது போகானந்தநாதர் முதலிய நாலு அப்பர குருக்களையும் குறிக்கும் ஸ்ரீவித்தியின் இதர வேதங்களாகிய லோபாமுத்ரா வித்யை முதலியவைகளில் இந்த மூன்று குரு பரம்பரையின் பெயர்கள் வெவ்வேறாகச் சொல்லப்பட்டிருப்பதை ஞானார்ணவம் நித்யோத்சவம் முதலிய கிரந்தங்களில் பார்க்கலாம் என்னவென்றாலும் திவ்யாதி குருக்கிரமமானது குருவின் உபதேசத்தால் அறிய வேண்டியது ஓக்கம் முதலான எண்ணிக்கையை குறிக்கும் பதங்கள் சொல்லப்பட்டிருந்த போதிலும் அவைகள் எண்ணிக்கையற்றதாக கூட்டங்களை குறிக்குமே தவிர கணக்காக இவ்வளவுதான் என்று அர்த்தமில்லை முப்பத்தெட்டு தேஷோ திருஷ்டோப விஷ்டேஷோ ஸ்வேஸ்வேஸ்தானே அப்படி அம்பாளுடைய தர்ஷனம் ஆனவுடன் எல்லோரும் கிரமப்படி தங்கள் தங்களுக்குரிய இடங்களில் உட்கார்ந்த பிறகு ஒன்று விஸ்வகர்ம சாஸ்திரத்தில் ராஜாவினுடைய வலது பாகத்தில் ராஜகுமாரனும் இடது பாகத்தில் அஷ்டமந்திரிகளும் இம்மாதிரி பிறர்களும் இன்னின்ன இடத்தில் உட்கார வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மாதிரி இவர்கள் எல்லோரும் உட்கார்ந்ததை யதாக்கிரமம் என்று இங்கு குறிக்கப்பட்டது முப்பத்தொம்பது தத்ர ஸ்ரீலலிதா தேவி கட்டாக அப்போது ஸ்ரீ லலிதாதேவினுடைய கடைக்கன் பார்வையின் அசைப்பினால் ஆக்னி செய்யப்பட்ட வச்சினி முதலான வாக்தேவிகள் சபையில் எழுந்து அஞ்சலி பந்தத்துடன் தாங்கள் செய்த சகசிரங்களால் லலிதாம்பிகையை ஸ்தோஸ்ரம் செய்தார்கள் நாற்பது ஸ்ருத் தபம் பிரசன்னாபுத் லலிதா பரமேஸ்வரே சர்வே தேஸ்மயம் ஜக்மோ ஏ தத் சதசிஸ்தோஸ்ரத்தை கேட்டு லலிதா பரமேஸ்வரி ஆனவள் சந்தோஷமடைந்தாள் இன்னும் அந்த சதஸிலிருந்த பிரம்மாணி எல்லோரும் அதை கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள் ஒன்று இப்படி சந்தோஷம் ஆச்சரியம் இவை இரண்டும் ஒருங்கே ஏற்பட்டதற்கு காரணம் இந்த நாமசகஸ்திரத்தில் சப்தம் அர்த்தம் இவைகள் அலங்காரம் முதலான அழகுகளோடு பூர்ணமாயிருப்பதும் ஒருவிதமான தோஷமுமில்லாமல் இருப்பதும் தான் விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் என்பவைகளில் நிர்த்தகமான அவ்யய பிரயோகங்களும் நூறு நாமங்கள் வரையில் இரண்டு மூன்று நான்கு தடவைகள் கூட நாமங்கள் திரும்பி திரும்பி வருவதும் அம்மா அம்மாதிரியான ஸ்தோப நிரர்த்தக பிரயோகமும் புனருக்தியும் இந்த சகசிரநாமத்தில் கிடையாது விஷ்ணு சகஸ்திரநாமத்திற்கு தான் எழுதிய பாஷ்யத்தில் ஸ்ரீமத் ஆச்சாரியால் இவ்விதமான புனருக்தி தோஷத்தை போக்குவதற்காக ஒரே நாமமானது பல இடங்களில் வரும்போது அந்தந்த இடத்தில் அதற்கு வெவ்வேறான அர்த்தம் சொல்லியிருந்தாலும் அது புனருக்தி தோஷத்திற்கு பரிகாரமாக ஏற்பட மாட்டாது அங்கங்கே வெவ்வேறான அர்த்தத்தோடு இருந்தாலும் பதம் ஒன்றாயிருப்பதினால் அந்த தோஷமானது நீக்கப்படாமல் தான் இருந்து வருகிறது மேலும் பல அர்த்தங்களுடைய ஒரே நாமமானது அநேக இடங்களில் வந்தால் அப்படி வரும்போது தான் அவ்விதமான அர்த்த பேதங்களை சொல்ல வேண்டும் என்பதும் அவசியமில்லை ஒரே இடத்தில் இருக்கும் நாமத்தையே பல தடவை பண்ணினாலேயே அவ்வித அர்த்த பேதங்களை சொல்லக்கூடும் ஆகவே ஒரே நாமமானது பல இடங்களில் வரும்போது அந்தந்த இடங்களில் அதற்கு வெவ்வேறான அர்த்தங்கள் சொல்லிய போதிலும் புனருக்தி தோஷம் இருக்கத்தான் செய்யும் ரெண்டு மேலும் இந்த ஸ்தோத்திரமானது ஏற்கனவே சொல்லியபடி சகசிர ரகசியங்கள் மந்த்ரோத்தாரங்கள் முதலான இரகசிய அர்த்தாந்தரங்களை ஆச்சரியப்படும் விதமாக பிரதிபாதிப்பதாயிருக்கிறது இவைகள் குருமுகமாகவே தெரிந்து கொள்ள வேண்டியவைகளானாலும் வித்வான்களுடைய மனத்திற்கு திருப்தி உண்டாவதற்காக பாஷ்யத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காட்டப்பட்டிருக்கின்றன நாப்பத்தொன்னு தத்தப்ரோவாச்ச லலிதாம் தேவதாகணான் தேவியை அங்கிதம் நாம பிர் திவ்யை மம பிரதிதாயகை அப்போது சதஸ்திலிருக்கும் தேவதாகணங்களை பார்த்து லலிதாம்பாள் அவள் பின்வருமாறு சொல்லலானாள் இந்த மேம்பாடில்லாததும் எனக்கு பிரீத்தியுண்டு பண்ணுகிற திவ்யநாமங்களால் அங்கிதமாயிருக்கப்பட்ட ஸ்தோத்ரத்தை வாக்தேவிகள் என்னுடைய ஆக்ஞையால் செய்தார்கள் ஒன்று இந்த ஸ்தோத்ரத்தை கேட்டு ஆச்சரியமடைந்த தேவதாகணங்களை பார்த்து அவர்கள் அடைந்த ஆச்சரியத்திலிருந்து தெளிவிப்பதற்காக அம்பாள் மமாக்ஞைவ விதாகை என்று சொன்னது ரெண்டு வாக்தேவதவதகள் இந்த த்திரத்தை தங்கள் புத்தியின் தோற்றத்தினால் செய்துவிடவில்லை என்றும் தன்னுடைய ஆக்ஞையின் பேரில் செய்தார்கள் என்றும் ஆகையால் அதில் ஆச்சரியப்பட வேண்டிய காரணம் யாதொன்றுமில்லை என்றும் அம்பாள் சொன்னதின் பாவம் தத் சதாயூயம் ஸ்தோத் மத் தயே பிரவர்த்தயம் பக்தேஷோ மம நாம சகசிரகம் ஆகையால் நீங்கள் என்னுடைய பிரீத்தியானது அதிகரிப்பதற்காக இதை எப்போதும் சொல்லுங்கள் இந்த நாமசகஸ்திரத்தை என் பக்தர்களுக்குள் பரவச்செய்யுங்கள் ஒன்று நாமசகசிரத்தை சொல்வது முதலாவது விதி அதனுடைய முக்கியமான பிரயோஜனம் அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படுவதும் அதிகப்படுவதும் இம்மாதிரி ஏற்கனவே ஸ்ரீமாது பிரீத்தையே தஸ்மாத் தனிச்சம் கீர்த்தையே தீதம் என்று இதற்கு அநுவாதமாக சொல்லப்பட்டிருந்த சொல்லுகிறவர் ஸ்ரோதா சொல்லப்படுகிறவர் இவர்கள் வேறாக இருப்பதால் செய்ய ஒரே கர்மாவாக இருந்தாலும் அந்த வாக்கியமும் விதி வாக்கியம்தான் ஆனால் இது இரண்டாவது விதி ஸ்ரீவித்யா தீட்சை அடைந்தவர்களை பக்தர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு இந்த சோஸ்ரத்தை பக்தர்களுக்குள் பரவ இந்த சம்பிரதாயமானது நீடித்திருக்க வேண்டும் என்பதற்காக மேலே சொல்லப்படுகிறது எந்த பக்தன் இந்த சகசிரராமத்தை ஒரு தடவையாவது சொல்லுகிறானோ அவன் எனக்கு அத்தியந்தம் பிரியப்பட்டவன் அவன் விரும்பியவற்றையெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்கிறேன் ஒன்று சகிருத் ஒரு தடவை சொல்வதனாலேயே அம்பாளுடைய அனுகிரகம் இவ்விதமாக ஏற்படுமானால் அசஹ்ருத் பல தடவை ஆவருத்தி பண்ணினால் மிகுதியான பலன் ஏற்படும் என்பது இதன் மூலமாக சொல்லப்பட்டது இதிலிருந்து பலஸ்ருதி பாகத்தில் சொல்லப்படும் காமிய பிரயோகங்களில் இத்தனை தடவை ஆவருத்தி பண்ண வேண்டுமென்று சொல்லப்படாமல் இருந்தாலும் உத்தேசித்த நாமங்கள் ஏற்படும் வரையில் ஆவருத்தி செய்ய வேண்டும் என்பது ஏற்படுகிறது முதலாவது விதியில் சதா எப்போதும் இந்த ராமசகசிரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னதை பற்றி திரும்பவும் சொல்லுகிறார் ஸ்ரீச்சக்கரே ஜப்தா பஞ்சதசாட்சரேம் பச்சாநாம சகசிரம் மேம் கீர்த்தயே மமதுஷ்டே ஸ்ரீசக்ரத்தில் என்னை விசேஷமாக அர்ச்சனை செய்துவிட்டு பஞ்சதசாட்சரியை ஜபம் செய்து பிறகு எனக்கு பிரீத்தி உண்டு பண்ணுவதற்காக இந்த நாமசகசிரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும் இது ஏற்கனவே சொல்லியபடி நித்தியகர்மாவாக செய்யவேண்டியதைக் குறிப்பது இவ்விதம் சக்கரார்ச்சனம் பஞ்சதசீ ஜபம் இவற்றோடு செய்யப்படும் நாமகீர்த்தனத்தின் பலனை பற்றி சொல்லிவிட்டு முதலிரண்டும் செய்ய முடியாதவன் நாமகீர்த்தனம் மட்டும் செய்தானேயாகில் அதற்கிருக்கும் பலனை பற்றி திரும்பவும் சொல்லுகிறார் மாம் அச்சயதோபாமா வித்யாம் ஜப்தகரம் இம் அீத ஏ சதா என்னை ஸ்ரீசக்கரத்தில் அர்ச்சனம் பண்ணினாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னுடைய வித்யையை ஜபம் பண்ணினாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி என்னுடைய பிரீத்தியின் நிமித்தம் இந்த நாம சகசிரத்தை எப்போதும் கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்று அதாவது ஜபார்ச்சனாதிகள் செய்வதற்கு அசக்தனாயிருப்பவன் இந்த நாமசகசிர கீர்த்தனம் செய்தாலேயே இதன் மூலமாக அவற்றின் பலனையும் கிடைக்கப் என்று சொல்லப்பட்டது மத் பிரீத்யா சகலான் காமான் லப தேசய தஸ்மான் சஹசிரம் மே கீர்த்தயம் சதாதராத இப்படி உண்டாகும் என்னுடைய பிரீத்தியினால் பக்தனானவன் சமஸ்தமான காமங்களையும் விரும்பியவற்றையெல்லாம் அடைகிறான் இதில் சந்தேகமில்லை ஆகையால் நீங்களெல்லோரும் என்னுடைய இந்த நாமசகசிரத்தை எப்போதும் ஆதரவுடன் பக்தி மரியாதையுடன் கீர்த்தனம் செய்யுங்கள் ஹயக்ரீவா இப்படி அம்பாள் சொன்னதை சொல்லி முடித்து மேலே ஹயக்ரீவர் சொல்லலானார் இதி ஸ்ரீலலி தேவான் சஹானுகான் இம்மாதிரி ஸ்ரீ லலிதாதேவியானவள் பரிவாரங்களோடு கூடிய சமஸ்தமான தேவர்களையும் பார்த்து கட்டளை இடுகிறாள் ஒன்று ஈசான என்றால் ஆளுகிறவன் பிரபு என்று அர்த்தம் லலிதாம்பிகையானவள் சமஸ்திரபஞ்சத்திற்கும் சகல பிராணிகளுக்கும் எஜமானியாக இருந்து ஆளுகிறபடியால் லலிதேசானி என்று சொல்லப்பட்டது ரெண்டு கட்டளையிட்டாள் என்று சொல்லாமல் சாஸ்தி கட்டளையிடுகிறாள் என்று சொன்னதினால் இச்சாரூபிணியான அம்பாளுடைய கட்டளையானது மேலுக்கு மேல் வருகிற எல்லோராலும் சாஸ்வதமாக கீழ்ப்படிய வேண்டியதாயிருப்பதால் அப்போது தேவர்களுக்கு செய்த ஆக்ஞையானது இப்போதும் இனியும் அமுலில் இருக்கிறது என்பது குறிக்கப்பட்டது இதே மாதிரியான பிரயோகமானது ஆஷ்ருக்கிய புத்திரம் அகவான் எதஜாமீலோமி ாராயணேதி மிரியமான இயாய முக்தி என்றதிலும் காணப்படுகிறது நாப்பத்தெட்டு தையம விஷ்ணுமஹேஸ்வரையோ மந்திரிணி முக்கிய இதம் நாம சகசிரி பத்திய சத்தம் லலித பரித்துஷ்டே அது முதல் அம்பாளுடைய அக்னியின்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் மந்திரினி முதலான சக்திகளெல்லோரும் லலிதாம்பாளுடைய பிரீத்தி ஏற்படுவதற்காக இந்த நாமசகசிரத்தை பக்தியுடன் எப்போதும் சொல்லி வருகிறார்கள் தஸ்மாகத் அவசியம் பக்தேன கீர்த்தனீயமிதம் முனே ஆகையினால் ஹே முனியே இந்த நாமசகசிரமானது பக்தனால் அவசியம் சொல்லப்பட வேண்டும் ஒண்ணு நாமசகசிரம் ஏற்பட்டதை பற்றிய விரத்தாந்தத்தை சொல்வதற்கு முன் தத்ரஹேதும் பிரவக்சயாமி ஸ்ரணுத்வம் கும்பசம்பவா என்று ஆரம்பித்து இதுவரையில் நாமசகசிர கீர்த்தனம் செய்யவேண்டியது அவசியமானது என்பதற்கு காரணத்தை சொல்லிவிட்டார் இனி அவ்வித விசேஷமான மகிமை பொருந்திய நாமசகத்தை சொல்லப்போவதால் அதைத்தான் ஆரம்பிப்பதைப் பற்றியும் அப்படி சொல்வதை அகஸ்திய ஸ்ரத்தையுடன் கேட்க வேண்டும் என்பதை பற்றியும் மேலே சொல்லுகிறார் ஆசிய கத்வே ஹே துஸ்தே மயா புரோக்தோ முனீஸ்வரா இதான பக்ஷா மிஸ்ரத்தையா ஷுணோ இந்த ஸ்தோத்திரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டியதன் ஆபசகத்திற்கு காரணமானது என்னால் சொல்லப்பட்டது ஹே இப்போத இப்போது அம்பாளுடைய நாமசகசிரத்தை சொல்லுகிறேன் அதை ஸ்ரத்தையுடன் கேள் இதற்கு மேல் ஹயக்ரீவர் அம்பாளுடைய தியானத்தை பற்றிய ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நாமசகசிரத்தை சொல்லுகிறார் நாமசகசிரமானது ஏற்கனவே சொல்லியபடி மாலாமந்திரமாக இருப்பதால் அதை கீர்த்தனம் செய்வதற்கு முன்னும் பின்னும் இதர மந்திரங்களை ஜபம் பண்ணும்போது செய்வது போல் சங்கல்பம் அங்கநியாச கரநியாசங்கள் தியானம் பஞ்சபூத்ஜை முதலியவைகளை செய்ய வேண்டும் இவையெல்லாம் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டியதாயிருந்த போதிலும் பாஷ்யத்தின் மூலத்தில் சொல்லியிருப்பவைகள் கீழே சொல்லப்படுகின்றன அஸ்யஸ்ரீ லலிதாசகாமஸ்தோஸ்திரமாலிபியோ வாக்தேவதா நம சிரசி அனுஷ்டு हृदये ஸ்ரீமஹாத்ரிபுரசுந்தைதேவ நமதயா நா கீழகா பாதோவிதபுருஷாசி ஜபே விநோக சர்வே பஞ்சதீன் கூடத்தயாவது பாலாமந்திரத்தின் பீஜத்யத்தையாவது இரண்டு தடவை சொல்லி கரநாச ஷடங்க நியாசங்களை செய்துவிட்டு கீழே சொல்லப்படும் தியான ஸ்லோகத்தை சொல்லி பஞ்சபூஜை செய்து நாமசகஸ்திரத்தை சொல்ல வேண்டும் ஞாசம் முதலியவைகளை பற்றி தெரிய வேண்டுமானால் பிரபஞ்ச சாரம் சாரதா திலக்கம் ராகவ பட்டரால் எழுதப்பட்ட பாதார்த்தாதர்ஷம் என்ற பாஷ்யம் வரிவசியரகசியம் முதலியவற்றை பார்க்கவும் அத்திய்லோக்கோக்கிருணவி மாணிகமளிஸ்புர தாரநாயகேராம்முகேம் ஆபீனவோரு ரோத் சௌ ரம்ையாம் அம்பிகா சிந்தூரம் போன்ற சிகப்பான சரீரமுடையவளும் மூன்று நேத்திரங்களை உடையவளும் மாணிக்க கச்சிதமான கிரீடத்தில் சோபித்து கொண்டிருக்கும் சந்திரனனை சிரோபூஷணமாக உடையவளும் சிரித்த முகத்தோடு கூடியவளும் பருத்த குஷங்களை உடையவளும் மத்தியத்தினால் நிரம்பியதும் ரத்னமயமானதுமான குடத்தையும் சிவந்த நிறமுடைய உட்பல புஷ்பத்தையும் கைகளில் வைத்திருப்பவளும் பிரசன்னமான முகத்தை உடையவளும் நிரம்பிய குடத்தின் மேல் வைக்கப்பட்ட சிவந்த பாதங்களை உடையவளும் சர்வோத்கிருஷ்டமானவளுமான அம்பாளை தியானம் செய்யவும் ஒன்னு மௌலி என்பது உத்தமமாயிருப்பதையே குறிக்குமாகையால் மாணிக்கம் போல் சிரேஷ்டமான தாராநாயக சேகரம் என்றும் சொல்லலாம் ரெண்டு அலி என்றால் மத்தியம் அலி பூர்ணம் என்றால் மத்தியத்தினால் பூர்ணம் என்று அர்த்தம் மூன்று அலி என்றால் தேனிக்குப் பெயர் மதுவினால் தேனால் நிரம்பி இதில் வாசனையினால் இழுக்கப்பட்ட தேனீக்களோடு இருப்பதால் அவைகளால் பூர்ணமாகப்பட்டது போல் தோன்றுவது அலிபூர்ணம் என்றும் சொல்லலாம் நாலு உத்பலம் நெய்தல் புஷ்பம் அல்லது தாமரை புஷ்பம் அஞ்சு மாணிக்க மௌலிம் ஸ்புரத் மணிபூர்ண ரத்ன சச்சகம் ரத்னோத்பலம் ரத்னஸ்வியச்சரண பாடாந்தரங்கள் சாராதிலகத்தில் காணப்படுகின்றன இது ஸ்ரீபிரண்டபுராணி உத்தரகண்டே ஸ்ரீஹய்வம் ஸ்ரீலலிதநூவோநோயஸ்ரீலலிதநூர்வாகம் முற்றிற்று